ஸ்ரீமத் பகவத்கீதை அந்தர்யோகம் இது பத்தாவது அந்தர்யோகம் இந்த அந்தர்யோகத்தில் பத்தாவது அத்தியாயத்தை அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அந்தர்யோகத்திலையும் அந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சாமிஜி படிக்கிறார் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் பிறகு அதனுடைய சாரத்தை ஒன்றரை மணி நேரத்தில் சொல்கிறேன் பிறகு அதனுடைய பொழிப்புரையை நாம் எல்லாம் வாசிக்கிறோம் அந்த பத்தாவது அத்தியாயத்தை முழுசாக நிறைவு பண்ணுறோம் ஒவ்வொரு அந்தர் யோகத்துலேயும் அத்தியாயத்தை நிறைவு பண்ணுறோம் இப்போ ஒன்பது அத்தியாயம் பார்த்து முடிச்சுருக்கோம் பத்தாவது அத்தியாயம் விபூதி யோகம் பார்க்கணும் அதாவது பகவத்கீதையில் முதல் ஆறு அத்தியாயத்தில் ஆத்மதத்துவம் போதிக்கப்பட்டது இந்த உடல் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இதனுடைய தன்மைகள் என்ன நம்மை பற்றி ஆராய்ச்சி செய்யப்பட்டது முதல் ஆறு அத்தியாயத்தில் அதே முதல் ஆறு அத்தியாயத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் சுயமுயற்சி கட்டாயம் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது அந்த சுயமுயற்சியை அந்த செயலை கர்மயோகமாக செய்ய வேண்டும் வெறும் செயலாக செய்யாமல் கர்மயோகமாக செய்ய வேண்டும் ஜீவ தத்துவம் நம்மை பற்றிய தத்துவம் சுயமுயற்சி அந்த சுயமுயற்சிக்கு கர்மயோக சாதனை இப்படி மூன்று விஷயங்கள் முதல் ஆறு அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் நம்மை பற்றிய சொன்ன பகவான் நம்மிடம் இரண்டு தத்துவம் இருக்கிறது ஆத்மா அனாத்மா அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் சேதன தத்துவம் சட தத்துவம் என்று இருக்கிறது அது ஈஸ்வரன் இந்த உலகமாக திரும்புவது எல்லாம் கடவுளுடைய உடல் இதற்கு ஆதாரமாக சைதன்யமாக உணர்வு ரூபமாக இருப்பது கடவுள் அப்படின்னு சொல்லி சைதன்யம் இந்த இரண்டும் சேர்ந்தது ஈஸ்வரன் ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்தது ஜீவன் முதல் ஆராத்தியத்தை சொல்லிட்டார் அதே ஆத்மா இங்கே பிரம்மனுங்கிற பேரில் வருது எல்லா ஆத்மாவும் சேர்ந்தால் அதுக்கு பேர் பிரம்மன் பேர் ஒரே ஆத்மாதான் எல்லா உடலும் இந்த உலகமும் சேர்ந்தால் ஈஸ்வரனுடைய உடல் மாயா தத்துவம் அது கடவுள் தத்துவம் இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் கடவுள் தத்துவம் பகவானுடைய தத்துவம் முதல் ஆராத்தியாயத்தில் ஜீவ தத்துவம் முதல் ஆறு அத்தியாயத்தில் சொன்னார் இங்கு இந்த இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் மட்டும் இருந்தால் பத்தாது ஆண்டவனுடைய அனுகிரகமும் அவசியம் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது பிறகு அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு பக்தி வேண்டும் பக்தி யோகம் சொல்லப்பட்டது அங்கு கர்மயோகம் இங்கு பக்தி யோகம் இப்படி இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் கடவுள் தத்துவம் கடவுள் அனுகிரகம் கடவுளிடம் பக்தி இது மூன்றும் வருகிறது இதில் மூணு அத்தியாயம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போது ஒன்பதாவது அத்தியாயம் முடித்து பத்தாவது அத்தியாயத்துக்குள்ளே போகிறேன் இரண்டாவது ஆறு பகுதியில் மொத்தம் ஒன்பதாறு அத்தியாயம் ஒன்பது அத்தியாயம் பார்த்து முடிச்சுருக்கோம் இந்த இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் ஏழாவது அத்தியாயத்தில் ஈஸ்வர தத்துவம் கடவுள்னா என்ன அப்படிங்கிறத சொன்னார் பிறகு நம்மளுடைய துயரத்துக்கெல்லாம் காரணம் சொன்னார் இந்த கடவுள் தத்துவத்தை கடவுளை பற்றி அறியாததால் தான் எல்லா துயரமும் வருகிறது என்று சொன்னார் பிறகு துக்கத்தை நீக்குவதற்கு பக்தி செய்ய வேண்டும் அந்த பக்தியில் பலவிதம் சொன்னார் நான்கு விதமான பக்தி இரண்டு விதமான பக்தி மூன்று படியான பக்திகள்லாம் பக்தியை பற்றி சரணாகதி பக்தி எல்லாம் ஏழாவது அத்தியாயத்தில் விளக்குனார் பிறகு அதில் ஒரு ஏழு வார்த்தைகளை சொல்லி முடிச்சுட்டார் இது ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயத்தில் அந்த ஏழு வார்த்தைகள் கடைசியில் சொன்னதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது மரண காலம்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அதை பற்றி விளக்குவதற்காக இந்த எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகத்தில் வித்தியாசமான சில கருத்துக்கள் வந்தது முதல்ல ஏழு கேள்விக்கு பதில சொன்னார் பிறகு இரண்டு விதமான சாதகர்கள் ஒருவன் கடவுளை அடைய வேண்டும் என்று தியானம் இதெல்லாம் முறையாக செஞ்சுக்கிட்டுருக்கான் ஆனால் ஞான யோகத்துக்கு வரல இன்னொருத்தனும் கடவுளை வழிபடுறான் உலக சுகத்துக்காக வழிபடுறான் தர்ம காரியங்கள்லாம் பண்ணுறான் புண்ணியமெல்லாம் நிறையா பண்ணுறான் அவனுக்கு கடவுளை அடையணும் ஞானத்தை அடையணுங்கிற ரெண்டு பக்தனை சொன்னார் இந்த ரெண்டு பக்தர்களில் உபாசகன் கடவுளுக்காக கடவுளை வழிபடுபவன் ஞானத்தை அடையவில்லை அவன் இறந்த பிறகு பிரம்மலோகம் போகின்றான் இந்த உலக சுகத்திற்காக நல்ல காரியங்கள் பண்ணி புண்ணியம் பண்ணுபவன் இறந்த பிறகு சொர்க்கலோகம் போன்ற உயர்ந்த லோகங்களுக்கு போய் மீண்டும் திரும்பி வர்றான் அந்த முதல் பக்தன் பிரம்மலோகம் போய் இங்கே பெற ஞானத்தை அங்கேயே அடைகின்றான் அப்படின்னாரு இரண்டு விதமான சாதகர்கள் இரண்டு விதமான பலன்கள் சொர்க்கலோகம் பிரம்மலோகம் இதற்கு இரண்டு மார்க்கம் இருக்குது கிருஷ்ணகதி சுக்லகதின்னு சொல்லி இந்த உலக சுகங்களுக்காக கடவுளை வழிபட்டவன் கிருஷ்ணகதினா அங்கே கிருஷ்ணகதியில் சில ப இரவு இரவு நேரம் சந்திர இது தட்சிணாயணம் இப்படி காலங்கள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு கடவுள் இருக்குது அந்த கடவுள் வழியாக அவன் சொர்க்கலோகத்துக்கு போகிறான் இவன் உத்தராயணம் சூரியன் பகல் நேரம் இதுக்கெல்லாம் சில கடவுள் இருக்குது இந்த கடவுள்களின் வழியாக இவன் பிரம்மலோகத்தை அடைகிறான்னு சொல்லி எட்டாவது அத்தியாயத்தில் முடித்தார் ஒம்பதாவது அத்தியாயத்தில் இதே கருத்தை சொன்னார் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் ஏழாவது அத்தியாயத்தில் சொன்ன கருத்தை மீண்டும் சொன்னார் கடவுளுடைய சுரூபம் என்ன இந்த துயரத்திலிருந்து விடுபடுவதற்கு மோட்சத்தை அடைவதற்கு சாதனம் பக்தி அப்படிங்கிறத சொன்னார் அந்த பக்தியில் இரண்டு விதமான பக்தி சகாம பக்தி நிஷ்காம பக்தி பிறகு பக்தியின் மகிமையை பற்றியெல்லாம் சொன்னார் இந்த பக்தி செலுத்துகிறவன் எவ்வளோ பெரிய பாபியாக இருந்தாலும் கடவுளிடம் சரணடைந்து விட்டால் அவனை மேலே தூக்கி விட்டுருவாரான் இதெல்லாம் நம்ம ஒன்பதாம் அத்தியாயத்தில் விரிவாக பார்த்த ராஜவித்யா ராஜகுக்கிய யோகம் இது எவ்வளவு ரகசியமானது என்று சொன்னார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் இப்பொழுது நாம் பத்தாவது அத்தியாயத்திற்குள் நுழைய வேண்டும் இது விபூதி யோகம் இந்த அத்தியாயத்தில் இந்த அத்தியாயத்திற்கு முகவரையாக சில கருத்துக்களை முதலில் பார்ப்போம் பிறகு ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாருனா பகவான் ஏழிலிருந்து ஒம்பது வரைக்கும் கருத்தை சொல் க சொன்ன கருத்தை மீண்டும் சொல்ல போகிறார் சொல்கிறார் அப்படி ஏன் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் இதே கருத்தை நான் சொல்வதற்கு என்ன காரணம்னு ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் சொல்கிறார் பிறகு அந்த மீண்டும் மீண்டும் சொல்கின்ற கருத்து என்ன என்பதை அந்த கருத்தை ஞாபகப்படுத்துகிறார் இதுவரைக்கும் பார்த்த கருத்தை பிறகு அர்ஜுனன் கேள்வி கேட்குறான் அவனுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறான் அதன் பிறகு அவருடைய விபூதியை பகவானே சொல்லுகின்றார் இப்படி ஐந்து விஷயங்கள் பார்க்கப் போகிறோம் முகவரை இதுவரை சொன்னதை மீண்டும் சொல்வதற்கான காரணம் இதுவரை சொன்ன கருத்தின் சாரம் அர்ஜுனனுடைய மனநிலை பகவானினுடைய விபூதி இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முகவரையே அதுக்கு சில கருத்துக்கள் இப்போ பார்க்கலாம் நாம முதல்ல இந்த விபூதி யோகம் அந்த தலைப்பினுடைய பொருளை பார்ப்போம் விபூதினா பெருமைன்னு அர்த்தம் கடவுள் பிரசாதத்துக்கு விபூதி தானே சொல்கிறோம் விபூதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறோமா இல்லைங்களா விபூதுனா மகிமை பெருமைன்னு அர்த்தம் யாருடைய மகிமை யாருடைய பெருமை கடவுளுடைய பெருமை ஒருத்தர் பழனியில் போய் விபூதி பாக்கெட்டு வாங்கினாராம் ஏதோ ஃபாரின்லேருந்து வந்திருப்பார் போல இருக்கு திருப்பி திருப்பி பார்த்துருக்காரு என்ன பார்க்குறேங்கன்னு கேட்டாராம் எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்க்குறேன்னு ஆரான் விபூதி பாக்கெட்டில் உடனே அவர் சொன்னாரா நாம் எக்ஸ்பைரி ஆனால் அது வர்றது அதனால் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னு நாமெல்லாம் எக்ஸ்பைரி ஆனாலும் சரி இந்த உலகமே எக்ஸ்பைரி ஆனாலும் கடைசியாக கிடைக்கிறது அது தான் அதனால் அதுக்கு எக்ஸ்பைரியாக கிடையாதுன்னு யுவதிக்கு அர்த்தம் எவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கார் பாருங்க ஏன்னா கேட்கலையா கேட்குதுல கொஞ்சம் செவன் டு ஒன்னாக கூட கொஞ்சவன கூட வச்சுக்க அதனால இந்த விபூதினா மகிமை அதுதான் இறுதியானது அதற்கு மேல் ஒன்று கிடையாது மண்ணை எடுத்து பகவான் சன்னதியில் விபூதி கொடுத்தா தலையில் வச்சுக்கிடுவோம் ஏன்னா பகவானுடைய பிரசாதம் சொல்லி இங்கே பகவானுடைய மகிமை சரி பகவானுடைய மகிமையை யாரு சொல்கிறா பகவானே சொல்றார் அதே ஆச்சரியம் இந்த அத்தியாயத்தின் தலைப்பு கடவுதினுடைய மகிமையை பற்றிய தலைப்பு பகவானின் மகிமையை பற்றிய தலைப்பு விபூதி யோகம் அல்லது பகவானின் விபூதியை அறிவதால் நாம் அதன் மூலமாக நம்மை உயர்த்தி கொள்வது யோகம்னா உயர்த்தி கொள்வது தலைப்புன்னு ஒரு பொருள் இருக்குது இங்கே அவரே அவருடைய பெருமையை சொல்கிறார் யாராவது தாம் பெருமையை சொன்னால் ஒத்துக்குறோமா நம்ம நியாயமாக அவர் பெருமை அவரே சொன்ன நம்ம சொல்லலாம் கடவுள் அவர் பெருமை அவர் சொன்னால் எப்படி அது எப்படி நியாயமாகும் ஒரு பெருமையை இனியவர் சொன்னால் நம்ம கேட்க மாட்டான் அதாவது அவர் பெருமையை இன்னொருத்தர் சொன்னால் கேட்பான் அவர் பெருமை அவரே சொன்னான்னு வச்சுக்கங்களேன் நம்மளுக்கு கடுப்பாயிடும் கொஞ்ச நேரம் கேட்டு பார்ப்பான் பிறகு எப்படியாவது அவர் பேச்சை கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான் ஏன்னா அவர் விரும்பி அவர் சொல்லிக்கிட்டது எவ்வளோ நேரம் கேட்க முடியும் கடைசியாக என்ன பண்ணுவான் அதை கட் பண்ணி நம்ம பெரிய பேச ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பெருமையை பேசுகிறதுல ஒரு தனி சுகம் இருக்குது அப்படி கடவுள் பேசுகிறாரா கடவுள் வரையால் அப்படி பேசுனா தப்பு இல்லையா அவர் பெருமை அவரே சொல்லலாமா அப்படின்னா சொல்கிறார் அது காரணம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை அவங்கவங்க பெருமையை பெருமையை சொன்னால் கூட பரவாயில்ல அவருக்கு ஒரு சிறுமை இருக்கும் அதை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பார் இப்போ ஒருத்தர் கோவம் வருதுன்னு வச்சுக்கோன்னா ரொம்ப கோவக்காரன் எல்லா நேரம் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன் இப்படி இருக்கும் சிறுமையை கூட பெருமையாக பேசுகிற பழக்கம் இருக்குது இங்கே பகவான் பெருமையே பெருமையாக சொல்கிறாரு நம்ம சாமிக்கிட்டே ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரம் பேசுனார் யாரை பற்றி பேசுனாருனா அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார் அவரும் சாமி அவங்களாம் பக்குவமானவங்க பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தார் சாமி கட் பண்ணலை அப்புறம் என்ன பண்ணாருங்கன்னா அவராக பார்த்துட்டு போ அவருக்கே அவர் பெருமையை சொன்னாலும் போர் அடித்து போச்சு சாமி நான் ஒரு மணி நேரம் எண்ணெயை பற்றியே பேசிட்டேன் இனிமேல் நீங்கி எண்ணெயை பற்றி பேசுங்க நேரம் இது எப்படி இருக்கு அது மாதிரி பகவான் அவர் பெருமையை அவர் ஏன் சொல்கிறார்னு அது காரணம் இருக்குது அவருடைய பெருமையை அறிவது மிக மிக கடினம் அதை வேறு யாராலும் முழுவதுமாக விளக்கி கூற முடியாது வியாசர் சுகர் போன்ற முனிவர்கள் கூட அவருடைய பெருமையினுடைய ஒரு அணுவளவு தான் அறிந்துள்ளார்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார் பெரிய சக்கர பகவான் வியாசர் சுகர் நாரதர் போன்ற ரிஷிகள் சின்ன கட்டெரும்பு அந்த மலையில் எவ்வளோ சாப்பிட்ரும்பார் அப்ப அதான் தெரிஞ்சுக்கிறதுன்னு அவர் தான் தெரிஞ்சிருக்கார் அவரால் சொல்ல முடியும் அவர் பெருமையை அவரை போல் சொல்வதற்கு யாரும் இல்லை ஒருத்தருடைய பெருமையை முழுசாக உணரணும்னா கிட்டத்தட்ட அவரளவுக்கு உங்களுக்கு அந்த புத்தி இருக்கணும் கொஞ்சமாவது இருக்கணும் அப்போதும் சொல்ல முடியும் அவரோ கடவுள் எப்படிப்பட்டவர் தனக்கு ஓமை இல்லாதவர் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிந்துங்கிறார் வள்ளுவர் அப்படிப்பட்ட பகவானுடைய பெருமையை அவர்தான் சொல்ல முடியும் அதற்காக அவரே சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல அந்த பெருமையை நாம் கேட்டால்தான் அவர் மேல் பக்தி வரும் ஒரு தலைவரை பற்றிய சிறப்பான அம்சம் கேட்டால் அவர் மேலே பக்தி வருதில்ல அவர் நம்ம தலைவர்னு ஏற்றுக்கிறதுனா கூட அவர் வந்து அப்படி நல்ல பண்புகள் இருக்கதை கேட்டோம் வச்சுக்கோங்க அவர் மேலே நம்மளுக்கு ஒரு பற்று வரும் ஒரு பிரியம் வரும் பக்தி வரும் அது மாதிரி பகவானுடைய பெருமையை கேட்கும் பொழுது மக்களுக்கு பக்தி வரும் அர்ஜுனனுக்கு பக்தி வரும் என்பதற்காக ஏற்கனவே பக்தியோடு தான் இருக்கான் இன்னும் இருந்தாலும் கூடுதலாக பக்தி வர்றதுக்காக சொல்கிறார் இனியொரு காரணம் சில நேரங்களில் நம்ம தான் நம்ம சொல்லி ஆக வேண்டியிருக்கு ஒரு சினிமா படத்திலோடு இருக்குது இந்த பாக்ஷா சினிமா படத்தில் ரஜினிகாந்த் ஒரு இடத்துக்கு வருவார் என்ன என்ன சொல்லி ஒரு பயப்பட்டுருவான் என்ன சொல்லிவிட்டு வந்தங்க பார் உண்மையை சொல்லிட்டு வந்தம்மா வெளியே அவனை பற்றி உண்மையை சொல்லிட்டு வந்தம்மா கேட்டிருக்கோம்மா இல்லையா அது மாதிரி பகவானுடைய உண்மை ஸ்வரூபத்தை கேட்டால் தான் தெரியும் அவரே சொல்கிறார் அதாவது எங்கும் இறைந்தவர்ங்கிற அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது அவனன்றி அனுபவம் அசையாதுன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் தோணிலும் இருப்பார் திரும்பலும் இருப்பார்னு சொல்றான் எவ்வளவு படித்தாலும் என்ன படித்தாலும் ஆள் மனசுக்குள்ள உள்ள போறதே கிடையாது அதனால என்ன சொல்றாருன்னு சொன்ன எல்லாம் தங்கந்தேங்கிற அறிவு இருக்கு நகையை பார்த்தோன்னா டிசைனில் கற்று விஷயம் போயிருது நம்மள்கிட்ட நகையை பார்த்தோம்னு வச்சுக்க டிசைன்ல போயிடும் மனசு இங்க எல்லாம் கேட்கறான் நல்லா தான் புரியுது வெளியே போனோன்னு மறந்து போகுது அந்த யோகத்தில் கிளாஸில் நல்லாத்தையும் இருக்குது கிளாஸை விட்டு வெளியே போன உடனே அத்தனையும் மறந்து போயிருந்தே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பகவானே சொல்கிறார் ஓட்டலில் கூட பார்த்திங்கன்னா தோசை ஸ்பெஷல் தோசை அதையும் கூட இப்படி கூம்பு மாதிரி கொண்டு வரணும் சுருட்டி கொண்டு வரணும் அப்போ பிடிக்கும் பிஞ்சு வந்தால் பிடிக்காது எல்லாம் மாவுதான்னு எடுத்துக்கிறோமா அந்த மாவுங்கிற புத்தி வர்றதில்ல அந்த டிஷைனில் தான் புத்தி போகுது அந்த டிசைனில் புத்தி போகாமல் அதனுடைய ஆழமான தத்துவத்தில் புத்தி போகிறதுக்காக அவருடைய மகிமையை சொல்லுகின்றார் பகவான் அவரே சொல்லுகின்றார் அவருடைய மகிமையை கடவுளுடைய பெருமையை தெரிந்து கொள்வதால் என்ன பலன் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் அப்போத்தான் அவருடைய மகிமையை வச்சு நாம் பயன்படுத்த முடியும் சாப்பிட்டா வயிறு நிறையவும் தெரிஞ்சாதனால சாப்பிட்றோம் பசி நீங்கும் தெரிகிறதுனால சாப்பிட்றோம் என்ன பலனும் தெரியணும் இல்லை முதல் பலன் நாம் கடவுளினுடைய விபூதியை மகிமையை தெரிந்து கொண்டால் அவரை நன்கு வழிபட முடியும் அவரை எப்படியெல்லாம் தியானம் செய்ய முடியும் என்ற அறிவு நமக்கு வரும் எல்லாவற்றையும் ஆண்டவனாக வழிபட முடியும் ஆகவே பகவான் அவருடைய விபூதியை சொல்லுகின்றார் பாருங்கள் எல்லாத்தையும் கடலில் நீந்துவன மச்ச அவதாரம் கடல் தரையிலையும் ம கடல்லையும் மண் பிறகு பன்றிய அவதாரம் பிறகு நரசிம்ம அவதாரம் பிறகு மனித அவதாரம் பரசுராம அவதாரம் எல்லா ரூபத்திலையும் கடவுள் இருக்கார் நம்மளுடைய வழிபாட்டு முறையாக படித்திருக்கோம் மூஷிக வாகனம் நந்தி வாகனம் சிம்ம வாகனம் கருட வாகனம் காக்கைய கடவுளாக வழிபடுறோம் நாயக்கடவுளாக வழிபடுறோம் எவ்வளவு பசுவை கடவுளாக வழிபடுறோம் இதெல்லாம் அப்போ என்னன்னு சொன்னி இதெல்லாம் நம்ம இதெல்லாம் அவருடைய சொருபங்கிறத பகவான் விளக்கும் பொழுது எல்லாவற்றையும் இறைவனாக தியானிக்க முடியும் அதற்காக சொல்லுகின்றார் இருப்பதெல்லாம் பஞ்சபூதம்தான் இந்த உலகத்தில் இந்த அண்ட சராசரத்தில் அஞ்ச தவிர ஒன்றும் கிடையாது ஆகாசம் காற்று அக்னி நீர் மண் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய சிறப்பு இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில்தே இருக்குது சிதம்பரம் ஆகாசத்துக்கு காலகஸ்தி ஒன்று ஆந்திராவுக்கு போயிடுச்சு தமிழ்நாடு பார்டர் தான் காலகஸ்தி அது வாயுவுக்கு அக்னிக்கு திருவண்ணாமலை நீருக்கு திருவானைக்காவல் திருச்சி மண்ணுக்கு காஞ்சிபுரம் எல்லாம் இந்த அஞ்சு பூதத்துக்குழந்தை இருக்கெல்லாம் கடவுள் நிரூபிக்கிறதுக்காக அஞ்சு கோயில்களே நம்மளுக்கு வச்சுருக்காங்க பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கிறது இது முதல் பலன் கடவுளை வழிபடுவதற்காக கடவுளை தியானிப்பதற்காக அவருடைய பெருமையை தெரிய வேண்டும் பிறகு நம்மளுக்கு என்னன்னா சிலர் விருப்பம் இருக்கும் வெறுப்பு இருக்கும் இந்த வெறுப்பு போகாது முக்கியமாக ஆன்மீக வாழ்க்கையில் விருப்பு வெறுப்பு ரெண்டுமே இருக்கக்கூடாது ஆரம்பத்தில் விருப்பு இருக்கலாம் பிறகு அதுவும் பற்றுலாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் சில நேரம் ஒரு பொருள்லேருந்து விலை இருக்கணும்பாங்க இன்பம் தரக்கூடிய பொருள் விலை இருக்கணும் அதுக்காக வரணும் அதுக்காக சொல்லுவான் காக்கையின் எச்சலை போல் நீ நீ உலக சுகங்களை வெறுத்து விடுன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில் காக்கையினுடைய எச்சி என்ன பண்ணுவான் உடனே கழிவிடுவான் பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி இருக்கக்கூடாதும்பாங்க ஆரம்பத்தில் கரெக்டு கந்தை துணியை போல் பார் அப்படிம்பாங்க உலக சுகங்களை கந்தை துணியை வந்து வெறுக்கவும் மாட்டான் விரும்பவும் மாட்டான் அப்படிலாம் சாஸ்திரங்களை உதாரணம் சொல்லியிருக்கு அதனால் என்ன செய்யணும்னா வெறுப்பு வெறுப்பு அற்று இருப்பதற்காக பகவானுடைய மகிமையை தெரிந்தால் வெறுப்பு முதல்ல நீங்கும் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்ப இல்லை அவருக்கு வேண்டுவதும் இல்லை வேண்டாததும் இல்லை அது மாதிரி நம்ம மனசும் வந்துடும் அவருடைய மகிமையை தெரிந்தால் மூணாவது ஆணவம் நீங்குவதற்காக கடவுளுடைய பெருமையை தெரிந்து வேண்டும் அகங்காரம் நீங்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்ம ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தி நிறைய முயற்சி பண்ணுறோம் கேட்குதுல்ல ஆனால் பட்டம் படிப்பு பதவி புகழ் செல்வம் அதிகாரம் எல்லாம் நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க முயற்சி பண்ணி அடைகிறான் கூடவே இன்னொன்று சேர்ந்து வரும் என்ன வரும் அகங்காரம் வந்துடும் நல்லா படித்தா நான் இவ்வளோ படிச்சுருக்கேங்க நம்ப அகங்காரம் பணம் வந்தால் நான் இவ்வளோ பணம் இருக்கவேன் வீரம் இருந்தால் நான் இவ்வளோ பழசாலி என்னை யாரும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு வருது நல்லா நிலத்தை உழுது நல்லா பண்படுத்தி பயிரெல்லாம் வளர்ப்போம் நல்லா உரம்பு நல்லா வளரேன் கூடவே களை வந்துடும் களை வருதா இல்லையா அது மாதிரி என்ன வளர்ச்சி நான் மேலே அடைஞ்சாலும் என்ன வரேன் இந்த ஆணவங்கிறது மலையில் உட்காந்துரும் மண்டையில் அது கூடவே வரும் இது பகவானுடைய மகிமையை எல்லாம் பகவான் தான் என்ற அறிவு வந்தால் இந்த ஆணவ மலம் அடியோடு அழிந்துவிடும் அப்படிங்கிறார் அர்ஜுனனு கூட அது பாருங்கள் எவ்வளோ வீரனாக இருக்கான் பகவான் போனப்பறம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது காண்டி வச்சுமே தூக்க முடியாது ஏன்னா பகவான்கிறது இருந்தால் இந்த ஆணவமே அழியும் இல்லாட்டி அழியாது அவர் இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா பெருமையுமே அப்போ ஆணவம் அகலை கடவுளுடைய விபூதி தேவை அவருடைய மகிமையை பற்றி அறிய வேண்டும் பிறகு நாலாவது பலன் பொறாமை நீங்கும் நம்மகிட்ட ஏதாவது நிறைய சிறப்பு இருந்து வச்சுங்க அதே சிறப்பு பக்கத்தை விட்டு கரண்ட் இருந்து வச்சுங்க பொறாமல் வந்துடும் வருதா இல்லையா வேற ஆள்கிட்ட இருந்தால் பொறாமல் வர்ற பக்கத்தில் கூட இருக்கவேன் இவங்க பெருமையாக இருந்தால் பெருமைப்பட மாட்டான் உள்ளுக்குள்ளே பொறாமல் வரும் நம்மகிட்ட இருந்தால் ஆணவம் வரும் மற்றவங்கிட்ட இருந்தா பொறாமை வரும் இந்த பொறாமை வந்து உலகத்துலேயே மூணு தான் எங்கேயும் பரவிருக்கான் ஒன்று கடவுள் இருக்காராம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்காராம் இன்னொன்று ஆகாசம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான் இன்னொன்று பொறாமை எல்லா இடத்துலையும் பரவிருக்கான் எனக்கு பொறாமை இல்லைன்னு சொல்லலாம் முடியாது நம்மளேரியாமல் உள்ளே உட்காந்துருக்கும் அதெல்லாம் நல்ல ஞானம் வந்தாத்தையும் போகும் இந்த பொறாமைங்கிறது இந்த ஒரு ஒரு லாட்டரி கேஏ சேகர் இருந்தார் மாதிரியில் ஒரு கோடி ரூபா மொதல் மொதல் லாட்ரி ஷீட்டு போட்டாங்க மொதல் ஒரு அப்போல்லாம் பார்த்தா ஒரு கோடிங்கிறது பெரிய அமௌண்ட்டு எப்போ இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் சொன்னாங்க அந்த லாட்ரி ஷீட் ஒரு கோடி விழுந்துச்சுன்னா இந்த முதல்ல இருக்க நம்பர் காரனுக்கும் பின்னாடி இருக்க நம்பர் காரனுக்கும் வயிற்று அரிசை வந்துடாதான்னு கேட்டிருக்காங்க அந்தால் கரெக்டாக சொன்னாரான் அவனுக்கெல்லாம் எங்கேயோ இருப்பான் பக்கத்து வீட்டுக்கார ஏற்ற வீட்டுக்காரனுக்கு வயிற்றுக்கடுப்பு வந்துடும் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க ஒரு சாந்தார் ஏன்னா அது இயல்பு நம்ம இல்லை அது இருக்குது அதை மாத்திரத்தை அதெல்லாம் படிக்கிறோம் பகவானுடைய ம எல்லாம் அவனுக்கு வந்தாலும் அது கடவுள் எனக்கு அந்த பெருமை இருந்தாலும் கடவுளுடைய பெருமை தான் என்னுடைய பெருமையும் இல்லை அவனுடைய பெருமையும் இல்லை அது கடவுளுடைய விபூதி அப்படிங்கிற என்ன வந்துச்சுன்னா அது அந்த பொறாமையை நீங்கும் அப்படிங்கிறார் பொறாமையை நீக்கிறதுக்கே ஒரு அதிகாரம் வச்சுருக்கார் வள்ளுவர் அழுக்காராமேன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பக்குவம் இல்லாத குரு இருந்தார்னு வச்சுங்க சிஷியன் மேலே பொறாமை வந்துடும் பக்குவம் இல்லாத அப்பா இருந்தால் மகன் மேலே பொறாமல் வருது பார்க்குறோம் எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம் இப்படிலாம் பொறாமை வந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் வர பகவானுடைய விபூதியும் தெரிஞ்சாத்தன் முழுசாக நீங்கள் வள்ளுவருக்குரால் சொல்கிறார் ஒழுக்காரா கொள்க ஒருவந்தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்புங்கிறார் பொறாமையற்ற மனநிலையே ஒழுக்கமாக கொல்ல வேண்டும் அதை நீக்கணும்னா இதை தவிர சாதனையே கடவுள்தான் எல்லாம் என்ற புத்தி ஆழமாக எப்பொழுது ஒருவன் மனதில் உள்ளே போகிறதோ அப்பொழுது தான் அவனுக்கு பொறாமை என்பது முழுமையாக நீங்கும் இந்த ஞானம் வரும் அதற்காக கடவுளின் விபூதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் இறைவனே என்ற அறிவை பெற வேண்டும் அப்படிங்கிறார் தன்னிடத்தில் ஆற்றல் இருந்தால் ஆணவம் மற்றவரிடத்தில் ஆற்றல் இருந்தால் ஆணவம் எல்லாம் இறைவனுடையது என்றால் ஆணவமும் அழுக்காறு அந்த பொறாமையும் நீங்கிவிடும் இது ஒரு பயப்பலன் பிறகு எல்லோரும் மனசும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதே இருக்குது இந்த மனதை விரிவுபடுத்துறதுக்கு பகவான் எல்லாமாக ஆகியிருக்கிறாருங்கிற அறிவு வரணும் பாருங்கள் பக்தியில் கூட பாருங்கள் அடியார்களே பார்த்துருங்க சிவனை வழி ஓடுவார் சக்தியை வழி ஓட மாட்டார் நான் சிவனை மட்டும்தான் வழி ஓடுவேன் சக்தி எனக்கு கடவுள் கிடையாது அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் அர்த்தநாதீஸ்வரர் உட்காந்துட்டார் இப்படிப்பட்ட ஆளுகளாக இருக்காங்கன்னு சொல்லி சிவனை வழிபடுவேன் விஷ்ணுவ வழிபட மாட்டேன் சங்கரநாராயண உட்காந்துட்டார் அவர் ஏன்னா இவர் மனசு ஒரு சின்ன வட்டம் பிறகு என்னன்னா வீட் தத்தாத்திரையர் பார்த்தேன் மூணாவும் இருக்கார் சிவன் விஷ்ணு பிரம்மாவா இருக்கார் கடவுளை வந்து முதல்ல விக்கிரகத்துல பார்க்கறோம் பிறகு எல்லாத்துலையும் மனசை விரிவுபடுத்தி பார்க்கறதுக்காக கடவுளுடைய விபூதியை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு இருமை நீங்க அதாவது நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது வெற்றி லாபம் இதில் எல்லாம் மனசு வந்து விரும்புவோம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் கெட்டத துன்பத்தை துயரத்தை நஷ்டத்தை தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பகவான் என்ன சொல் அதுவும் நான் வெற்றி மட்டும் நான் அல்ல தோல்வியும் நானேன்னு சொல்ல போகிறார் இந்த பத்து பதினொன்றுலையும் வரும் இந்த அத்தியாயம் மட்டும் படித்தா பத்தாது பதினோராம் அத்தியாயத்தில் இது நிறையா வரப்போகுது விஸ்வரூப தரிசன யோகத்தில் இந்த ரெண்டு அத்தியாயம் கடவுளுடைய பெருமை வரும் சொல்கிறார் எல்லாருடைய மனமாக இருக்கிறேங்கிறார் மரணமும் நானேங்கிறார் சூதாட்டமும் நானேங்கிறார் சகுனியும் நான்தேங்கிறார் சகுனின்ட்டு இருக்க ஏன் ஆற்றலுங்கிறார் வெறும் போருமா இருமை நீங்குவதற்காக பகவான் அவருடைய விபூதியை சொல்லுகின்றார் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திருடையும் கூட என்ன நினப்பான்னா தாங்கிட்ட இருக்கிறவன் நல்லவனாக இருக்குன்னு நினப்பான் இவன் எல்லாத்தையும் ஏமாத்துவான் இவன் எல்லாத்தையும் திருடுவேன் ஆனால் மற்றவன் நம்மளோட திருட கூட நினப்பேன் அவன் கூட இருக்கேன் அவன் தான் கூட அப்போ அவனுக்கே என்ன இருக்குது நல்லவனை கூட வச்சுன்னு நினைக்கிறானா இல்லையா அப்போ கெட்டதும் அவனே வெறுக்கிறான் யார் திருடன் கூட கெட்டதை வெறுக்கிறான் வெறுக்கிறானா இல்லையா எழுமலை ஒரு சம்பவம் நடந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனில் தெரியுமா ரொம்ப இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்கத்து கிராமத்தில் சாராயங்காய்ச்சி ஒருத்தர் இறந்து போயிடுவார் இறந்து போனோன்னு போலீஸ் பிடிச்சி போய் இறந்து போயிடுவார் அந்த ஊரே வந்து போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்கும் ஒருத்தனை மட்டும் தொடமாட்டாங்க பூரா சாராயம் ஆய்ச்சிறவங்க ஊராமே கெட்ட இதில் போலீஸ் ஸ்டேஷன் அடிக்க வர்றாங்க ஏன் ஒருத்தனை அடிக்கிறேன்னா அவர் லஞ்சம் வாங்க மாட்டார் அந்த போலீஸ்கார் பீடி பிடிக்க மாட்டாரான் சீர்த்து குடிக்க மாட்டாரான் அவரை மட்டும் கட்டி பிடிச்சி தூக்கி வச்சு மற்ற எல்லாத்தையும் அடிச்சுருக்காங்க நடந்தது தெரியும்லே ஊரில் நடந்துச்சு அப்போ கெட்டவனு கூட நல்லவனை மதிக்கணும் இருக்குது கெட்டதை வெறுக்கிறான் கெட்டதை அவனே வெறுக்கிறான் கெட்டவனே கெட்டதை வெறுக்கிறான் இப்போ பகவான் என்ன சொல்கிறாரு ஆன்மீகத்தில் ஒன்று இருக்குது அதர்மம் செய்கிறவனை கண்டிக்கணும் அவனை வந்து தண்டனை கொடுக்கணும் ஆள் மனசில் அது மேலே வெறுப்பு அது நம்ம ஆன்மீக சாதனையில் ஒன்று அதற்கு இதை பயன்படுத்தணும் பகவானுடைய விபூதிதேன்னு பயன்படுத்தது அதுக்காக அதர்மா செய்ய சொல்லலை அவர் சூதாட்டமும் நானேங்கிறார் அதுக்காக சூதாட்டம் சொல்லலை அதில் கூட திறமை நான்னு சொல்லிட்டு அவனை வெறுக்காத அவனுடைய பாபத்தின் விளைவாக நான் சில செயல்களை அவனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற புத்தியோடு இருக்கணும் முயற்சி பண்ணணும் கெட்டது செய்யாமல் வந்து செயல்களை வெறுக்கணும் அவனை வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆசிரமத்தில் பிரம்மச்சாரிகள் நாற்பத்தி இருபது பேர் சேர்ந்துருக்காங்க அதில் ஒருத்தர் திருடியிருக்கான் திருடின உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு குருவிட்ட போய் சொல்லியிருக்காங்க சரிப்பா பார்த்தவன் சினிவேலாம் பண்ணாதப்பான்னு சொல்லிவிட்டார் ரெண்டாவது இருக்கா திருடிட்டான் பிறகும் சொல்லி அவனை வெளியேற்றினாத்தையும் நாங்கள் இருப்போம் இருக்காரு இல்லை பிறகும் சொல்லி பார்த்துருக்காரு அவன் கேட்குற மூணாவது வந்து அவன் திருடு திருடியிருக்கான் நீங்கள் ஒன்று அவனை இருக்கணும் இல்லை நாங்கள் இருக்கணும் எல்லோரும் போய் கேட்டிருக்காங்க இவனும் கேட்டிருவன் பக்கத்தில் வந்திருக்கான் எப்போ இவன் இங்கே இருக்கான் ஆசிரமத்தில் நல்ல பண்புகள் சொல்கிறதுக்காக வந்திருக்கான் வெளியே போனால் இன்னும் மோசமாக போயிடுவேன் உங்களோட சேர்ந்தாலும் திருடறதுக்கு வாய்ப்பு திருட்ட குறைக்க வாய்ப்பு இருக்கு அதனால இங்கேயே இருக்கட்டும்னா அன்னைக்கு இருந்து அவன் சரணாவேதி அடைய திருட்டுறதை நிப்பாயிட்டான் அப்ப அந்த வெறுக்காமல் இருந்ததுல அவனுக்கு வந்து ஒரு நல்ல பண்பு உருவாயிருக்கு அதனால வெறுப்பு நீங்கும் இருமைகள் நீங்கும்ங்கிறார் தர்மப்படி நாம் நடக்கணும் சூழ்நிலையினால ஒருத்தன் கெட்டவனாக மாறினா அந்த கெட்டதை மாற்ற முயற்சி பண்ணணும் அவனை வெறுக்கக்கூடாது அவன் இருக்கு நல்லதை ஏற்றுக்கிறது மாதிரி கெட்டதையும் ஏத்துக்கிட்டு அவனை வந்து வெறுக்காம இருக்கணுங்கிறார் பிறகு இன்னொரு விஷயம் இருக்குது எல்லாமே நல்லவனாக இருந்தால் நல்லது தான் கெட்டது இல்லைன்னு வச்சுங்க நல்லது அனுபவிக்கவே முடியாது ஒரு சினிமா படம் வருது அந்த சினிமா படத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஹீரோ நல்லா இருக்காரு ஹீரோயின் நல்லா இருக்காங்க அப்பா நல்லா இருக்கார் அம்மா நல்லாயிருக்கு நண்பன் நல்லாயிருக்கேன் எதிரியே கிடையாது இப்போதான் அவன் நல்லா இருக்காங்க சாப்பிட்றாங்க பாட்டு பிடிக்கிறாங்க போகிறாங்க யாராவது சினிமா பார்ப்போமா அவனுக்கு ரெண்டு இடஞ்சல் வரணும் அவனை ரெண்டு கெடுக்கணும் அதைவர் போராடி வெல்லணும் அப்போ தான் முழுமையடையுது அந்த படமே ராமாயண மகாபாரதத்தில் அவங்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னா ராமாயண மருத்துவ கேட்போமா ராமாயணத்துக்கு முந்தின பரம்பரையை பற்றிய கதை இருக்கா மகாபாரத்துக்கு முந்தின பரம்பரையை பற்றிய கதை இருக்கா ஏன்னா அதில் அமைய போய்கிட்டே இருந்துச்சு இங்கே எதிர்ப்பு வந்து எல்லாம் வந்தா தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் எதிர்ப்பு வருது சண்டை வருது போட்டி வருது அதெல்லாம் மீறி வர்றாங்க புரியுதா அதனால் இந்த இருமைகள் நீங்கணும்னா இதெல்லாம் ஏற்று பழக வேண்டும் அதுக்கு பகவானுடைய விபூதி அறிய வேண்டும் கடைசியில் கடவுளை பற்றிய முழுமையான அறிவை அடைந்தால் அத்வைதானம் வரும் எல்லாம் ஒன்றே பரம்பொருள் ஒன்றே என்ற அறிவு வரும் அவர் வேற இவர் வேற இவன் வேற நான் வேறு இந்த உலகம் அந்த எல்லாம் ஒன்றுங்கிற ஞானம் வந்துடும் அதுதான் மோட்சத்தை கொடுக்க போகுது அந்த பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறார் அதனால் ஜீவ விசாரம் கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த நான் நான் நான் உடலு நான் மனம் அப்படிங்கிற புத்தி அகங்காரம் ஓடி ஞானம் வந்துடுமா நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிச்சுனா இந்த கெட்டதெல்லாம் நம்மளை ஏரியாமல் நம்மளை வீடு இந்த ஆணவ மலம் அகங்காரம் மலம் ஓடிடுமா அந்த காலத்தில் கல்யாணம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலுலாம் அஞ்சு நடக்கும் ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு நான் பொண்ணு வீட்டுக்காரன்னு ஏமாற்றிக்கிட்டு இருப்பான் என்கிட்ட மாப்பிளை வீட்டுக்காரன்னு ஏமாற்றி நாலு நாளாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் இந்த பொண்ணு வீடும் மாப்பிளை வீடும் சேர்ந்து யார் மோக் இந்த ஏழு விதமான பலன்கள் ஆண்டவனுடைய விபூதியை அடைவதனால் கிடைக்கும் தியானம் கடவுளை வழிபட பயன்படும் வெறுப்புகள் நீங்கும் ஆணவ மலம் அழியும் பொறாமை அடியோடு அழியும் மனமானது பரந்த மனமாகும் இருமைகள் நீங்கும் அத்வைதானம் கிடைக்கும் இது பகவானுடைய விபூதியை அறிவதால் கிடைக்கும் பலன்கள் பிறகு இந்த ஏழு முதல் ஒன்பது வரை சொன்ன அத்தியாயத்தினுடைய காரத்தை திருப்பி ஞாபகப்படுத்துகிறார் அது ஏன் மீண்டும் மீண்டும் இந்த கருத்தை சொல்கிறேன் என்னை பற்றிய பெருமைகளை என்னை பற்றிய தத்துவத்தை ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார் முதல்ல என்னான்னு பார்ப்போம் அதாவது பொதுவாக நல்ல கருத்தை மீண்டும் மீண்டும் கேட்டால் அங்கே அர்ஜென்ட்டை சொல்கிறார் உனக்கு மட்டும் இல்லைப்பா உலகத்துக்கே நன்மை அதனால் கேளு அப்படிங்கிறார் பகவானுடைய தத்துவத்துக்கு உயர்ந்த அத்துவம் உலகத்தில் எதுவுமே இல்லை அதனால் உனக்கு மீண்டும் சொல்கிறேங்கிறார் சொல்கிற காரணம் முதல்ல சொல்கிறார் என்னை பற்றிய தத்துவம் மிக மிக சூக்ஷமமானது அறிந்து கொள்வது மிக மிக கடினம் ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேங்கிறார் ஒரு செய்தித்தாள் இருக்குது ஒரு வார இதழ் இருக்குது எத்தனை நாள் படிப்போம் அன்னைக்கு சாய்ந்தரம் வரைக்கும் மறுநாள் அந்த பேப்பரை தொடவே மாட்டோம் நேற்று பேப்பர் டேட்டை பார்த்து தூக்கியல ஒட்டுவோம் ஒட்டுறோமா இல்லையா ஆ வார இதழ் அப்படினா கதை புஸ்தகம் கூட படிப்போம் பிறகு கொஞ்சம் நாளைக்குன்னா வச்சுருப்போம் சினிமா கூட பாருங்கள் ஒரு சினிமா ஒரு இடவை பார்க்கலாம் இன்னும் ரெண்டு இடவை பார்க்கலாம் இந்த ஹரிதாஸ் படம் ஒரு வருஷம் ஓடித்தான் இப்போ யாராவது பார்க்க முடியுமா ஒரு நிமிஷம் பார்க்க முடியுமா ராமாயண மகாபடம் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது டிவியிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு இது அப்படி உயர்ந்த கருத்து சூக்ஷமான கருத்துனால் இதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் கீதை போன்ற தத்துவமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருஷமாக அழியாத பொக்கிஷமாக இருக்குது அதனால் அதை மீண்டும் மீண்டும் சொன்னாத்தையும் புரியுங்கிறார் இது மிக மிக கடினம் இதை நீங்கள் கீதையை வந்து ஒரு தடவ இல்லை ஆயிரம் தடவை படிக்கிறோம் எனக்கு ஒரு அனுபவம் உண்டுதில்லை பகவத்கீதையை முதல்ல நானாக புஸ்தகத்தில் படிச்சுருக்கேன் கொஞ்சம் அனுபவம் இருந்துச்சு பிறகு சாமிகிட்டே கிளாஸில் ரெகுலராக கேட்டேன் அதில் ஓரளவுக்கு புரிஞ்சது நோட்ஸ் எழுதும்போது அதை அப்படியே எழுதும்போது இன்னும் சில புதிய கருத்துக்கள்லாம் தோணுச்சு இப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்காக பத்து மணி நேரம் பேசியிருக்காங்க அந்த விபூதியோக எத்தனை ஒன்றாம் நேரத்தில் சொல்லணும் அப்போ முழுசாக படித்து அதுக்கு குறிப்பெடுக்கணும் இன்னும் தெளிவாக புது புது கருத்துக்கள் வருது அதில் எத்தனை கருத்துக்கள் தான் பொதிந்துருக்குன்னே தெரியலை அப்படி இருக்கு கீதை இது ஒரு மகத்தான ஒரு நூல் கீதையெல்லாம் நம்மளுக்கு கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இது அதனால் கடினமாக இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேங்கிறார் மேலாட்டம் பார்த்தா முதல்ல புரியும் இப்போ திருப்பி திருப்பி படிக்க புரியுங்கிறார் பிறகு எல்லோரும் ஷார்ப் மைண்டு கிடையாது நம்மளுக்கெல்லாம் உடனே ஒரு வாரத்தில் சொன்னால் புரிஞ்சுருமா இந்த சனகாதி முனிவர்கள் தட்சிணா அமிர்த்திக்கு கீழே நாலு பேர் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தட்சிணா அமூர்த்தி பிடிச்சான்னு சொன்னார் எல்லோரும் புரிஞ்சு வச்ச தத்துவம் நம்மளுக்கு ஆயிரம் தருவதுன்னு சொன்னால் ஏறுதா எல்லாருக்கும் மந்தமுத்தி இருப்பதால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்கிறார் ரெண்டாவது அத்தியாயத்திலே எல்லா தத்துவம் சொல்லிட்டாரா இல்லையா கிருஷ்ணரே அர்ஜுன் சொல்லி முடிச்சிட்டார் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொன்ன பிறகு ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லி முடித்த பிறகு புரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கீதை கிடச்சிருக்குமா பத்தாவது தேதி வரைக்கும் வந்திருப்போம்மா நாம சரி இப்போயே அர்ஜுன் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டாவது தேதி வரைக்கும் போவார் அவர் போக மாட்டார் ஏன்னா புத்தி கொஞ்சம் மந்தமாக இருக்குது எல்லாருக்கும் அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறாருங்கிறார் அதாவது பிரியமுடன் கேட்குறாமன் அதனாலேயும் சொல்கிறார் எப்பயுமே ஒரு கருத்தை வாங்கி உள்ளே கொண்டு போகிறது வரைக்கும் கேட்கணும் இந்த ஒரு மூணு பொம்மை கதை ஒன்று சொல்லுவாங்க எப்படின்னீங்கன்னா ஒரு ராஜாட்ட ஒரு போதை மூணு பொம்மையை கொடுத்து இதில் ஒரு வித்தியாசம் இருக்கு கண்டுபிடினு மூணு பொம்மையை பார்த்தோம் ஒன்று எப்படி பார்த்தாலும் சரி ஒரு அணுவளவுடல் ஆறு வித்தியாசமெல்லாம் போடும் பாருங்கள் அப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்று வித்தியா வாயில் ஒரு ஓட்டர் இருக்குது ரெண்டு காலையும் சின்ன ஓட்டர் இருக்குது யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை ஒரு பெரியவர் வந்தாராம் ஒரு நல்ல மெல்லியை கம்பி கொடுங்கன்னாராம் கொடுத்தவொடனே இந்த காதில் ஒரு ஒரு ஒரு பொம்மையில் இந்த காலைல விட்டுருக்காரு அப்படியே இந்த காதல் வெளியே வந்துருச்சான் அந்த கம்பி இன்னொரு பொம்மையில் விட்டிருக்காரு அது இந்த காதில் போய் வாய் வெளியாக வந்துருச்சான் அந்த கம்பி இன்னொரு பொம்மை போட்டவனே குத்திருக்கார் வெளியே வரல டொம்புன் டொம்புன்னு மண்டையில் சத்தம் கேட்டிருக்கு இந்த மேல் பகுதியில் டொக்கு டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்டிருக்கு வெளியே வரல சொன்னாரான் சில பேர் வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடுவாங்க சில பேர் வாங்குவாங்க மற்றவங்கட்ட சொல்கிறதுக்காக வாங்கிக்கிறது கேட்டதை நாலு கேட்ட சொன்னால் நம்மளுக்கு பெருமையாக இருக்கமாட்டேன் வெடிக்க வாங்க வேண்டிய சொல்லுவேன் அப்படித்தான் அதோட சரி சில பேர் மட்டும்தான் மூளையில் போய் பதிய வைக்கிறது உள்ளே கொண்டு போய் அது அந்த பொம்மை மேலே போய் பதிஞ்சிக்கிறேன் இந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்காக மூணு பொம்மையை இப்படி காட்டினான்னு சொல்லுவாங்க அப்படி இந்த மூளையில் ஏறுவது வரைக்கும் மீண்டும் மீண்டும் சொல்வேங்கிறார் பகவான் காதில் வாங்கி இந்த விட்டுறது உண்டு வாங்கிட்டு சொல்லிட்டு போகிறது உண்டு அதனால் கீதையை இங்கே போய் சேவ் வரைக்கும் மீண்டும் மீண்டும் நாமளும் படிக்கணும் அதற்காக சொல்கிறாரு பிறகு இன்னொரு விஷயம் உனக்கும் நன்மை உலகிற்கும் நன்மை எப்பயுமே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைங்கிறார் என்ன சொல்கிறார் இந்த கேள்வி செல்வம் பெருசுங்கிறார் இந்த பகவானுடைய கருத்துக்களை காதலை வாங்குறவர் இருக்கிறதுலே உயர்ந்த செல்வம்னு வல்லுவரே சொல்லிட்டார் அப்படி இருக்கிற பொழுது இதை நீ கேளு அப்படிங்கிறார் கொஞ்சமாக கேட்டாலும் நல்லதையே கேட்கணும் ஒரு அருள்வர் சொல்கிறார் என்னைத்தானும் நல்லதை கேட்க அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும்ங்கிறார் இந்த நல்ல விஷயங்கள் நீ பலதை கேட்குறத விட கொஞ்சமாவது இந்த கீதையை கேளு பகவானே இங்கே சொல்கிறார் நான் சொல்லலை அதனால் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன்ங்கிறார் ஏற்கனவே சொல்லிட்டேன் திருப்பி ஏன் சொல்கிறேங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார் பிறகு தேவர்கள் மகரிஷிகள் கூட என்னை முழுமையாக அறியவில்லை அதனால் சொல்லுகிறேன் அவர்களும் என்னிடமிருந்தே வந்ததால் அவர்களுக்கும் என்னை பற்றி முழுமையாக தெரியாது என்னுடைய சிறிய அம்சம்தான் அவர்கள் அப்படிங்கிறார் ஆகவே பகவானாகிய நானே என் சொரூபத்தை சொல்லுகின்றேன் அப்படிங்கிறார் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ இருக்குது தெரியுமா உங்களுக்கு நாம் இருக்கிறது பூமி இது சூரிய மண்டலத்தில் ஒரு சின்ன பிட்டு இந்த சூரிய மண்டலமே ஒரு கேலக்ஸில் ஒரு புள்ளி இப்படி ஆயிரக்கணக்கான கேலக்சி எல்லாம் இருக்குது நாம் இருக்கிறது இந்த பால்வழி மண்டலம் இதெல்லாம் என்ன சொல்கிறாரு எல்லாமே நான் தேங்குறாரு பகவான் அப்போ தெரியணும் பூமியை பற்றியே தெரிஞ்சுக்கறல பூமி சூரிய மண்டலத்தில் ஒரு புள்ளி தான் சூரிய மண்டலமே கேலக்சியில் ஒரு டாட்டு தான் இப்படி எத்தனையோ கேலாக்சி இருக்குது இதெல்லாம் எப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிற முடியும் நாம் பகவான் மகிமை அது அளவில் அத்தனையும் படைச்சவர் எப்படி இருப்பார் அத்தனை கேலக்சியும் படைச்சவர் யோசித்து பார்க்க முடியுமா அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் உள்ளவர் அப்படிங்கிறார் இதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் அப்படிங்கிறார் பிறகு ஈஸ்வரர் சொரூபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் முதல்ல ஈஸ்வரனுடைய சுரூபம் என்ன அந்த ஸ்வரூபத்தை பற்றிய ஞானம் என்ன அதன் என்ன அதை அடைய சாதனை என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார் மீண்டும் சொல்கிறார் என்னன்னு பார்க்கலாம் கடவுள் ஆதியும் அந்தமும் அற்றவர் நான் ஆதியும் அந்தமும் அற்றவன்கிறார் பகவான் எல்லாவற்றிற்கும் காரணம் நானே என்னிடமிருந்தே எல்லாம் தோன்றியது கடவுள் இருக்காரா இல்லையான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் அதில் இல்லைன்னு ஒரு குரூப்பு இருக்கிறார்னு ஒரு குரூப்பு இல்லைன்னா எப்படி நான் பார்க்கலாம் அதனால் இல்லை இருக்குன்னா எப்படி அதுதான் இல்லையா கடவுளை பற்றி பாட்டே நிறைய ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் இழைக்கின்றான் கடவுள் இருக்கின்றார் அவர் காற்றில் அலைகின்றார் இப்போ சினிமா பாட்டு பாருங்க சினிமா கடவுளை பற்றி பாட்டே எத்தனையோ இருக்கு சில பேருக்கு பணம் தான் கடவுள் காசேதான் கடவுள் பாட்டு இருக்கு கடவுள் ஏன் கல்லானார்ன்னு கடவுளை பற்றி அவ்வளவு பாடல்கள் கூட இருக்கு நிறைய இருக்குது கல்லாய் மட்டுமல்ல எல்லாமாக நான் இருக்கிறேன்கிறார் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறார் முக்கியமான காரணம் அனைத்திற்கும் காரணம் என்னிடம் இருந்தே எல்லாம் வந்தான் இந்த மாதிரி எப்படி வந்துச்சு எப்படி வந்திருக்கணும் என்ன சொல்லுவோம் அதுக்கு விதை இருக்கணும்ல இதெல்லாம் சொல்ல முடியுமா முடியாதா ஆ அப்போ அந்த அந்த விதம் எங்கேருந்து வந்துச்சு அது இன்னொரு மரத்தை சொல்லி ஆகணும் க நிச்சயம் இன்னொரு மரமெல்லாமல் அந்த விதம் வந்திருக்கோம் இப்படியே போய்கிட்டே இருந்தால் எங்கள் மூல காரணம் அது நான்கிறார் இப்போ நான் இருக்கேன் நான் எங்கள் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு அப்பா இருந்தால் சரி நாலு மூணு நாலு தர முன்னாடி யாருன்னு தெரியுதா இப்போ நாங்கள் என்ன ஒன்று கேட்குறேன் நம்ம எல்லாருடைய முன்னோர்கள் ராமாயண காலத்தில் மனித ரூபத்தில் இருந்திருக்க முடியுமா இல்லாமல் இருந்திருக்க முடியுமா இருந்தால்தான் வந்திருக்க முடியும் நம்ம நம்ம அப்பாவுடைய அப்பாவுடைய அப்பா போய்கிட்டே இருந்தால் ராமர் காலத்திலேயே நம்ம மூதாவிய ஒருத்தர் இருந்திருக்கணும் மனுஷனாக இருந்திருக்கணும் அதனால தான் அவருக்கு மகன் அவருக்கு மகன் அவருக்கு மகன் வந்திருக்க முடியும் மகாபாரத காலத்தில் இருந்திருக்க முடியும் நம்ம எப்படி வந்திருக்க முடியும் நம்மளுக்கு தெரியலை நாம மூதாவிரியர்கள் ராமாயண காலமாக அதுக்கு இருந்திருக்காங்க அதுக்கு முந்தைய யாருன்னு கடவுள் ஏங்கன்று இப்போ எல்லாம் வந்து சின்னட்டார் எல்லாவற்றிற்கும் காரணம் நானே முதல் கருத்து சொல்கிறார் அவர் எல்லாம் நான்தே இருக்கேன் அப்படிங்கிறார் பிறகு அவருடைய சுரூப ஜ்யானம் என்னென்னா அவர் எப்படி இருக்கேன்னு சொல்கிறார் இது அவருடைய பற்றிய ஞானம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜடமாக ஒன்று இருக்குது சேதனமாக ஒன்று இருக்குது உயிர் தத்துவமாக நம்மகிட்ட என்ன இருக்குது ரெண்டு இருக்கா இல்லையா உயிர் போச்சுன்னு என்ன சொல்கிறான் பிணங்கிறான் உயிர் போச்சுன்னா பிணம் அந்த பிணமான உடலும் இருக்குது உயிரான சைதன்ய தத்துவம் உடலில் இருக்கு இந்த அண்டசராசரம் முழுவதும் இரண்டு தத்துவமாக நான் இருக்கிறேன் உயிர்தத்துவமாகவும் சட தத்துவமாகவும் இருக்க அத்தனை நான் தான் உயிர் உடல் நம்ம ஆன்மா ஆத்மா அனாத்மான்னு சொல்லுவோம் நம்மளடுத்து பார்த்தா வெளியே மொத்தம் பிரம்மன் மாயைன்னு சொல்வோம் பராப்பிரகிருதி அபராப்ரகிரு ஏழாம் அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படி எல்லாமாக இருக்கிறேன் இந்த காரணமாக இருக்கிறேன் அந்த காரணம் எப்படிப்பட்ட காரணமாக இருக்குது உயிர் தத்துவமாகவும் உடல் தத்துவமாகவும் சேதன தத்துவமாகவும் ஜட தத்துவமாகவும் நான் இருக்கிறேன்கிறேன் உடலும் நீயே உயிரும் நீயேன்னு படிக்கிறது மாதிரி பிறகு அவர்கிட்ட அந்த ரெண்டும் இருக்கிறதுனால நாமளும் ரெண்டாக இருக்கோம் நம்மகிட்டே உணர்வு உடல் இருக்குது ஒரு நகை தங்கம் இருக்குது தங்கையில் தங் வெறும் தங்கத்தில் நகை செய்ய முடியாது தெரியுமா சுத்த தங்கத்தில் நகை செய்ய முடியாது தெரியுமா தெரியாதா இருபத்தி நாலு கேரட்டு தங்கத்தை நகை செய்ய முடியாது அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் காப்பர் சேர்ப்பாங்க சேர்த்தா இருபத்தி ரெண்டு கேரட்டாக மாறும் அதைத்தான் நிறையா பேர் என்ன பண்ணிடுறான் கொஞ்சம் கூட சேர்த்துடுறது அந்த காப்பரை அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட்டை கொஞ்சம் நகையை ஏமாத்துறது அந்த தங்கத்தில் எது இருக்கோ அதுதான் நகையில் வரும் உறச்சி பார்க்குறாங்கல்ல இப்படி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அவன் எந்த தங்கத்தில் செஞ்சானா தங்கத்தில் எத்தனை பர்சன்ட் நான் தங்கமோ எத்தனை பர்சன்ட் காப்பரோ அது நகையிலேயும் இருக்கும் அது மாதிரி கடவுள்கிட்டருந்து நாம் வந்தால் கடவுள்கிட்ட ரெண்டு இருக்குது இந்த உலகம் எல்லாம் என்னென்னா சேதனம் ஜடம் உணர்வு தத்துவம் ஜடத்தத்துவம் அது ரெண்டு தான் எல்லாமா வந்திருக்கு அப்படிங்கிறார் சில பேர் சொல்லுவோம் குழந்தை பிறந்த உடனே அப்பா மாதிரி இருக்கான் அம்மா மாதிரி இருக்கான் மூக்கு அப்பா மாதிரி இருக்கான் அம்மா ஏன்னா அங்கேருந்து வந்ததுனால நாமளும் கடவுள்கிட்டருந்து வந்திருக்கோம் அப்போ கடவுளுடைய சுரூபந்தேன் நம்மகிட்டயும் இருக்கணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறார் சில நேரம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை கூட நல்ல குணம் உள்ளவன இருந்தேன்னு வச்சுங்க அப்பா மாதிரி அம்மா மாதிரியும்பாங்க கெட்ட குணம்னு வச்சுங்க க வேறு வார்த்தை அப்பத்தி பிள்ளைக்கு அப்படியே இருக்கும்பாங்க இதை வேற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் அங்கேருந்து வருதுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு அதனால் ஈஸ்வரை ஞானம்ங்கிறது இது ரெண்டு தான் பிரம்மன் மாயை ஆத்மா அனாத்மா ஐவகை பூதம் என ஆதியை வைத்துங்கிறார் பிறகு கடவுள் எங்கே இருக்கார் கைலாசத்திலேயே வைகுண்டத்திலேயா இல்லை அவர் அங்கேயும் இருக்கார் எங்கேயும் இருக்கார் உடலாகவும் உயிராகவும் இருக்கிறார் அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகிங்கிறார் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ணன் ஆனந்தம் என்கிறார் அப்படி கடவுள் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறார் பிறகு என்னன்னு சொல்கிறாரு வெளியே தெரிகின்ற உலகமும் அவர் தான்ங்கிறாரு மனசில் இருக்கக்கூடிய அனைத்து உணர்வுகளும் கடவுள் தான்ங்கிறார் நம் திறமை அறிவு எல்லாமே அவர்தேன்னு சொல்கிறார் மனசில் இருக்க உணர்வுகளை மட்டும் கடவுளை என்ன பண்ணிட்டாராம் வெளியே தெரியாமல் படைச்சிட்டாரோம் வெளியே தெரிஞ்சால் நாம் என்ன பண்ண முடியும் மனசில் இருக்க உணர்வுல வெளியே தெரிஞ்சுன்னா நடமாட முடியாது நம்ம மனசில் இருக்கிறது வெளியே காட்சிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க நாம் எங்கேயும் வெளியே நடமாடமுடியாது இருக்குது எல்லோரும் மனசுலேயும் கெட்ட எண்ணம் இருக்குது நல்ல எண்ணமும் இருக்குது நல்ல பண்புகள் வந்தால் கர்வம் வரக்கூடாது அதுவும் பகவானே என்ற எண்ணம் வர வேண்டும் கெட்ட குணம் வந்தால் தாழ்வு மனப்பம் எனக்கு இப்படியெல்லாம் இருக்கு எனக்கு இப்படி தா கெட்ட குணங்கள்லாம் இருக்கு கெட்ட எண்ணம் வருதே அப்படின்னு கில்ட் ஃபீலிங் வரக்கூடாது அதுவும் கடவுள் சொரூபம் என்று நினைத்து கடவுளே இந்த கெட்ட குணமும் நீத அதை நீ எடுத்து நீயே வச்சுக்க நல்ல குணமும் நீத அதை மட்டும் எனக்கு கொடுனு சொல்லி பிரார்த்தனை பண்ணான் அதை வெறுத்து கில்ட்டு ஃபீலிங் வரக்கூடாது நல்ல குணம் வந்தால் கர்வம் வரக்கூடாது ஆனால் கெட்ட குணத்தை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பிறகு இப்படி கடவுளை பற்றி தெரிந்து கொண்டால் நாம் அடையும் ஞானம் பலன் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்ங்கிறது அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் புண்ணியமும் நம்ம வகையில் பார்த்தா பாவம் தான் தெரியுமா அவங்களுக்கு ஆன்மீகத்தில் புண்ணியம் பண்ணி பாவத்தை நீக்கணும் கடைசியில் புண்ணியம் பண்ணணும் அந்த புண்ணியத்துலையும் பற்றுலாமல் இருக்கணும் புண்ணியம் என்ன பண்ணணும்னா புண்ணிய வந்து சுகத்தை கொடுத்து பற்றை உளவாக்கும் இல்லை சொர்க்க லோகம் போன்ற லோகத்துக்கு போய் நம்மளுக்கு கொடுத்து திடீர் பிறக்க வைக்கும் இல்லாட்டி புண்ணியத்தை அனுபவிக்கிறது பிறக்க வைக்கும் புண்ணியத்தில் பற்று இல்லாமல் இருந்தால் அதுவும் நீங்கணும் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா புண்ணியமும் போயிடும் பாவமும் போயிருங்கிற ரெண்டுமே நம்மளை பந்தப்படுத்தும் இரும்பு சங்கிலி தங்கச்சங்கிலி இதில் கட்டினா என்ன ரெண்டு சங்கிலி தானே இந்த அரபு நாடுகளில் தூக்குத்தண்டனம் கொடுப்பாங்க தெரியுமில தூக்குத்தண்டை நாங்கள் எப்படி கொடுப்பாங்க கத்தியில் கழுத்தை ஒரே வெட்டா வெட்டிடுவான் கடவுள் நாட்டில் தானே தண்டனை தெரியும்ல அரச நாட்டு அரச அதாவது மந்தி மன்னருடைய பரம்பரையில் தப்பு பண்ணால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன பண்ணுவாங்க அவனையும் வெட்டுவாங்க எதில் வெட்டுவாங்க தங்க கத்தியில் வெட்டுவாங்களாம் இவனுக்கு இரும்பு கத்தி அவனுக்கு தங்க கத்தி தங்க கத்தியில் வெட்டினாப்பில சாகு வராதா அதனால் என்னென்னா இந்த ஈஸ்வர ஞானத்தில் எல்லா பாவங்களும் விடுதலை அடைக்கும்போது கடவுளை பற்றிய அறிவு தெளிவாக வந்துருச்சுன்னா புண்ணியமும் நீங்கி கடவுளை அடைந்து விடுவோம் மகாபாரதத்தில் கர்ணை வந்து என்ன பண்ணுறார் கர்ணன் தானம் பண்ணுறார் அந்த தானம் என்ன பண்ணதவரை கர்ணன் தானம் பண்ணுறது உயிர் போக உயிர் போக மாட்டேன் தெரியுதுல்ல தெரியும்ல இந்த கதை தெரியும்ல கர்ணன் வந்து தானம் பண்ணதுனால புண்ணியம் பண்ண உயிரே போக மாட்டேது அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்கிறாரு வர்றாரு பஞ்சத்தில் வீழ்ந்தாய் கண்ணான்னு பாட்டு படிச்சு தான் வர்றாரு வந்து என்ன கேட்குறாரு புண்ணியத்தை புறம் தானமாக கூட கேட்குறாரு அப்போ புண்ணியத்தை புறம் கொடுத்தா அது பெரிய புண்ணியமாக இல்லையா அப்போ அது அதை விட உயிர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாதுல வர பெரிய எப்படி சாகுறாரு இந்த கேள்வி சரியாக தப்பான் புண்ணியத்தையே புண்ணியம் பண்ணால் பெரிய புண்ணியம் தானே புண்ணியம் பண்ணால் பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தில் இவருடைய விஸ்வரூபத்தை அவனுக்கு காமிச்சாரான் காமிச்சு மோட்சத்தை கொடுத்துட்டான் இனிமேல் பிறவா நிலை அடையின்னு சொல்லி அந்த புண்ணியத்தை எடுக்கும்போது பாபம் புண்ணியம் இரண்டும் நீங்கும் பொழுது அவருடைய உண்மை சுரூபத்தை காமி காண்பிக்கின்றார் அதனால் அவன் பிறவா நிலையாகிய பெரிய பலனை அடைகிறான் அப்படிப்பட்ட பலன் கடவுளுடைய சுரூபத்தை அறிவதால் கிடைக்கும் அப்படிங்கிறார் பாபங்கிறது காலைல தச்சு நம்மளை உறுத்திக்கிட்டு இருக்க முள் புண்ணியங்கிறது அந்த முள்ள எடுக்க பயன்படுத்துகிற முள் ரெண்டு முள்ளையும் என்ன அவன் எடுத்த பிறகு தூக்கி கீழே போட்டணும் ரெண்டையும் பைக்கில் போட்டால் ரெண்டும் குத்தும் ரெண்டும் குத்தத்தையும் செய்ய குத்துமா குத்தாதா இரண்டையும் போக வைப்பது இந்த ஈஸ்வர ஜானம் அந்த இரண்டு முள்ளையும் தூக்கி கீழே போட வைக்கிறது அதுலாடி வச்சுக்கிட்டே இருப்போம் ஞானம் என்ன பண்ண கடவுளை பற்றிய ஞானம் இரண்டையும் நம்மளுக்கு கீழே போக வச்சிருக்கிறார் இந்த மெமரி கார்டில் நம்ம நிறையா பதிஞ்சு வச்சுருப்போம் இப்ப கம்ப்யூட்டர் வந்துருச்சு நம்ம ஃபோன்ல எல்லாம் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம் பார்த்துருக்கீங்களா ஒவ்வொரு ட்ராக்காக அரேஞ்ச் பண்ணுவான் சில சில இதுகள்லாம் இருக்குது மொத்தமாக ஒரே அமுக்கில் எல்லாத்தையும் அரேஸ்ட் ஆகிரும் அது மாதிரி இந்த இந்த ஞானம் ஒரே அடியில் எல்லா புண்ணிய பாவத்தையும் அழிச்சிருமா இந்த ஈஸ்வர ஞானம்னு சொல்கிறார் எல்லா பாப புண்ணியத்தையும் அழைத்து மோட்சத்தை கொடுக்கும் இந்த எல்லாம் இறைவனிடமிருந்து வந்தது என்ற அறிவு இருந்தால் இதை சரியாக புரிந்து கொண்டமானால் அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுபட முடியும் துக்கம் தருவது பொருள்கள் அல்ல அந்த பொருள்களை நாம் கையாளும் விதம்தான் துக்கத்தை தருகிறது அந்த பொருள் எப்படிப்பட்டது என்று அதை பகவானுடைய மகிமை பகவானுடைய விபூதி என்று புரிந்து கையாண்டால் எல்லா துக்கமும் போய்விடும் எப்பொழுதுமே எந்த பொருளுமே சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கறதில்ல அதை நாம் கையாளுகிற விதம் தான் நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்கும் இந்த அறிவு வந்தால் அதை முறையாக கையாண்டு அதிலிருந்து நாம் விடுபடுவோங்கிறது பிறகு இன்னொரு விஷயம் இது என்ன சொல்கிறாருன்னா அவர் உதாரணம் சொல்கிறார் ஒரு இருட்டு அறை இருக்குது அந்த இருட்டு அறையில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது நல்லா மூடி இருக்குது எவ்வளோ வெளிச்சம் வரும் கொஞ்சம் கூண்டு வெளிச்சம் தெரியும் சென்னையில் திறந்து வச்சா இன்னும் வந்து வெளிச்சம் வரும் வெளியே வந்துவிட்டோம்னா நாம் வெளியே வந்துட்டால் நம்மளை சுற்றி வெளிச்சம் வந்துடுறேன் நாமளே வெளிச்சத்துக்குள்ளே இருப்போம் பகவானுடைய விபதி இருந்தால் அந்த வெளியே வந்து நிற்கிறது மாதிரிங்கிறது அவருடைய மகிமையை அறிந்து கொண்டால் அது மாதிரிங்கிறார் அதாவது பகவ விளக்குங்கிறது இந்த அகில பிரபஞ்சம் அதில் பகவான் என்ற எண்ணெயை ஊற்றி திரி என்ற பக்தியை ஏற்றி ஈஸ்வர ஞானம் என்ற தீபத்தை ஏற்றி பிரகாசம் என்ற ஒளியை பெற வேண்டும் துயரமெல்லாம் நீங்கி பிரகாசம் என்ற ஒளியை பெற சொல்லி சொல்கிறாரு அதனால் நாம் அந்த ஈஸ்வர ஞானத்தை கடக் பெற்றோம் இவ்வளவு பலன்கள் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க எல்லா சாமி எனக்கு ஒன்றுமே புரியாது எனக்கு அடுத்த ஜென்மத்திலேயே புரிகிறது மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நீங்களே அடுத்த ஜென்மத்தில் வந்து எனக்கு குருவாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சாமிகிட்ட வந்து கேட்பாங்க அவர் இப்படியே மண்டேஸ்வரிவார் சாமி அடுத்து இவருக்கு உபதேசம் பண்ண நூறு ஜென்மம் எடுக்கணுமாரு இவரே எனக்கு அடுத்த ஜென்மத்தில் ஞானம் வரும்னு கேட்டால் பரவாயில்ல நீங்களே குருவாக வந்து எனக்கு அடுத்த ஜென்மத்தில் உபதேசம் பண்ணுங்கன்னா பிற இவரும் மொச்சம் அடையாமல் அவஸ்தைப்பட்டு தெரியணும் சிரிச்சிரிச்சு சொல்லியிருக்கார் சாமி இப்படி என்கிட்ட வந்து கேட்டான்னு என்ன சொல்கிறதுன்னு இருக்கார் எங்கள் குருமார்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அதனால் என்ன சொல்கிறா சந்தேகமெல்லாம் வேணாம் இந்த ஜென்மத்திலையும் உனக்கு மோட்சம் கிடச்சிடான் அதனால சந்தேகப்படாமல் நான் சொல்றதை ஒழுங்காக கேட்டு மைண்டில் ஏற்றிக்க அப்படிங்கிறார் சரி இந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன சாதனைங்கிறத அடுத்து சொல்கிறார் பகவான் இதற்கு முன் முன்பு சொன்ன கருத்தை மீண்டும் சொல்லி வருகின்றார் ஈஸ்வரனுடைய கடவுளுடைய ஸ்வரூபத்தை பற்றி சொன்னார் பிறகு அந்த ஸ்வரூப ஞானம் என்ன ஆத்மா அனாத்மா அதாவது ஜடதத்துவம் சேதன தத்துவம் இப்படி இருக்கார்னு சொன்னார் அதனுடைய பலனை சொன்னார் எல்லா பாபங்களும் அழியும் பாப புண்ணியமும் அழிந்து அவன் மோட்சத்தை அடைவதற்கு அது துணை போகும் பிறகு ஈஸ்வர சுரூப ஞானத்தை அடைவதற்கு என்ன சாதனை பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா பக்தி தான் கடவுள் வழிபாடு தான் அது சுருக்கமாக இங்கே தான சொல்கிறாருன்னு சொன்னால் எந்த ஒரு அறிவையும் குரு மூலமாகத்தான் அறிய வேண்டும் கரெக்டாக இருக்குல்ல சவுண்ட்லேயே கேட்குது இல்லைலாம் குரு மூலமாகத்தான் அறிய வேண்டும் குரு இல்லாமல் நம்ம அறிய முடியாது சரி அந்த குருவை எப்படி அடையிறது குருவை எப்படி அடைய முடியும் குருவை தேர்ந்தெடுப்பது எப்படி யார்தான் குரு முதல்ல இது வேதாந்தங்களில் நிறைய விச்சாரம் இருக்குது சுரோத்திரியை பிரம்மணிஷ்டன் பிரம்மணிஷ்டன் சுரோத்ரியா நிறையா இருக்குது இவர் நல்ல குருதேன் இவர் ஞானம் அடைஞ்சிருக்காரு இவருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியுங்கிறது நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கே ஒரு அறிவும் இல்லை இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் முடியுமா அதனால தான் சில பேர் தேடி போய் மாந்திரிகவாதிகள்கிட்ட நான் மாட்டிக்கிறாங்க சில பேர் போய் மாட்டிக்கிடுவாங்க அவர் ஏதோ சித்து வேலையெல்லாம் மண்ணே படாபடம்ன்றிருப்பார் ஞானும் அவர் தெரியாது ஏன்னா அவருக்கு இது என்ன தெரியும் எது நம்மளுக்கு வேணுங்கிறது நமக்கு தெரியாது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்போ குருவை தேர்ந்தெடுப்பது எப்படி கண்பார்வை ஒருத்தருக்கு பிறவிலே இல்லை அவரை கூப்பிட்டு போகிறவருக்கு கண்பார்வை தெரியணும் அவருக்கு கண்பார்வை தெரியுமா தெரியாதன்னு இவருக்கு எப்படி கண்டுபிடிப்பார் கஷ்டம் தானே ஒரு கண்பார்வை இல்லாதவரை கண் பார்வை உள்ளவர்தான் கூப்பிட்டு போனோம் அவரை கூட்டு போடுறவருக்கு கண்பார் இருக்குது இல்லையன்னு இவருக்கு தெரியுமா கண்டுக்கவே முடியாது அவரை பார்க்க முடியும் ஏதோ போகிறத வச்சு அவர் யூகம் பண்ணலாம் சின்மயானந்தர் ஒரு இடத்துல சொல்வார் அதாவது ஒரு கதை சொல்லியிருக்கார் ஒரு ஆசிரமத்தில் ஒரு மலையில் உபன்யாசம்லாம் நடக்குமா எல்லோரும் வருவாங்க அதில் ஒரு பிறவிலே கண் தெரியாத ஒருத்தர் வந்து கேட்பாராம் அவர் ஆசிரமம் தள்ளியிருக்கு அவர் வீடு நடந்து வர்றத அவர் பழகி போச்சு அந்த பாதை வர்றதெல்லாம் பழகி போச்சு அவராக வந்துட்டு அவராக போயிடுவார் ஒரு நாள் வந்து இருட்டிருச்சு இருட்டின உடனே இருட்டி போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஒரு விளக்கை பொருத்தி ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு குரு குடு எனக்கு அதுக்கு விளக்கு எனக்கு தான் பாரு இருட்டாக இருந்தேன்னா பகலாக இருந்தேன்னா எனக்கு ரெண்டு ஒன்று தானேன்னு சொல்லியிருக்கார் அந்த கிளாஸ் கேட்டவர் இவர் சொன்னாரான் இல்லை நீ உனக்கு கொடுக்கலை நீ இருட்டில் போய்கிட்டு இருக்க எழுத்து வரையும் அவங்ககிட்ட மோதிட கூடாது இல்லை அதுக்காக விளக்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் போகும்பொழுது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் டம்முன்னு வந்து மோதிட்டான் மோதன உடனே ஐயா பெரியவரே நான் தெரியாமல் மோதிட்டேன் மன்னிச்சுக்கன்னு அவர் தூக்கி விட்றான் உனக்குன்னு அறிவு இருக்கா இல்லையா நானும் கையில் விளக்கு பிடிச்சிட்டு வரேன் இல்லை அது கூட தெரியலையான்னு இப்போ இவருக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா விளக்கு அணைஞ்சு போச்சு காற்றுல இவருக்கு அணைஞ்சது தெரியலை அப்போ அவருக்கு தெரியும் அவனுக்கு வந்து விளக்கு தெரியுது தெரியும் தெரியாது ஏன்னா இவருக்கு பார்வையில்லை அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே ஞானம் இல்லை அவருக்கு ஞானம் இருக்குது எப்படி கண்டுபிடிக்க முடியும் இது ரொம்ப சிரமம் தானே இது அதாவது பொதுவாக பார்வை இல்லாதவர்கள் அஞ்ஞானி பார்வை உள்ளவன் ஞானிக்கு உதாரணம் இவனால் இவருக்கு பார்வை இருக்குங்கிறது பார்வை இல்லாதவனுக்கு எப்படி தெரியும் தெரியாது அப்போ என்ன பண்ண முடியும்னு சொன்னால் குரு ஞானியா அஞ்ஞானியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் கடவுள் அனுகிரகத்தால் மட்டுமே கிடைக்கும் நீ பக்தி பண்ணி கடவுள்கிட்ட வேண்டி உனக்கு இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையோடு கடவுளிடம் வேண்டினால் நீ பெற வேண்டிய ஞானத்திற்கு உனக்கு நல்ல குருவை அவரே அனுப்பி வச்சுடுறார் இல்லைன்னா வேறு மாதிரி குருவெல்லாம் கிடப்பாங்க சில பேர் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க குறி சொல்கிற குருவெல்லாம் இருக்காங்க அப்படி கிடப்பாங்க கடவுள் தத்துவத்தை நான் அறிய வேண்டும் உண்மையை புரிய வேண்டும் அப்படிங்கிற வேட்கையோடு அதை அது சம்பந்தப்பட்ட குருவை அனுப்புங்கன்னு பிரார்த்தனை பண்ணுனா கடவுளை என்ன பண்ணுவாராம் நல்ல குருவை நம்மளுக்கு அனுப்பி வச்சுருவாராம் ஒரு பாட்டு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினாருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேங்கிறார் தாய்மானவர் முறையாக தீர்த்தங்கள்லாம் போய் ஆடி எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் கடவுளை வழிபட்டு வந்தால் நல்ல சத்குரு கிடப்பார் அப்படிங்கிறார் இந்த வேட்கையோடு சும்மா போய் எனக்கு வீட்டில் பணம் வேணும் வீட்டில் கல்யாணம் அதுவும் நடக்கும் அதுக்கும் இப்போ சித்தீர்த்தம் எல்லாம் போகிறோம் எல்லாம் காசி யாத்திரையெல்லாம் போய்ட்டு வர்றான் இங்கே என்ன சொல்கிறான் இதற்காக மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினாருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேங்கிறார் நல்ல வார்த்தை ம தாய்மானவருக்கெல்லாம் சும்மா இருன்னு ஒரே உபதேசம்தான் ஒரு குரு சொல்லிட்டு போயிட்டார் ஞான வேட்கையுடன் முமுட்சுவாக இருந்து குரு என்பதை உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் குருவை தருவேன் அப்படிங்கிறார் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கடவுள் முருகனே குருவாலாம் வந்திருக்கார் முருகன் ஞான பண்டிதன் ஒரு பேர் இருக்குது ஆகவே எனக்கு நல்ல குரு வேண்டும் என்று பகவானை சனனடைந்தால் குருவை பகவான் அனுப்பி வைப்பார் ஒன்று சொல்கிறேன் நான் அந்த ஞான வேட்கையில் சின்ன வயசுலே அழையும் பொழுது தொடர்பு இல்லை ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் புக்கெல்லாம் படித்துக்கிட்டு இருந்தேன் ராமகிருஷ்ணன் ரொம்ப வழிபடுவேன் கண்ணீர் மழ்கி எனக்கு இன்றைக்கி நல்ல குரு வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போட அனைத்தும் ஓங்காரசன் கிடச்சேன் மொதல் முதல்ல அன்றைக்கும் சந்தித்து அவரைத்தேன் அந்த பிரார்த்தனையோடு போய் முதல் சந்திப்புலேயே எனக்கு கண்ணீர் மல்கு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் முதல் சந்திப்பு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போனால் எனக்கு அப்போயே கொடுத்தார் அன்றைக்கே கொடுத்தார் அவர் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சி கடைசி வரைக்கும் அவர் கூட இருக்கிற முப்பத்தஞ்சு வருஷம் அவர் கூட இருக்க பாக்கியமும் கிடச்சிச்சு அதனால் பிரார்த்தனையுடன் நல்ல பிரார்த்தனை செய்து குருவை கேட்டால் பகவான் தருவார் இதற்கு சாதனை அப்படிங்கிறார் முதல்ல வந்து எப்படி இந்த குரு கடைசியா எப்படி கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பகவான் உலகை படைத்தார் பிறகு பகவானே உலகமாக ஆகியிருக்கார் பிறகு மூணாவது என்னென்னா இந்த உலகமெல்லாம் வெறும் தோற்றம் அப்படின்னு இருக்குது இதே ஆன்மீக வாழ்க்கையினுடைய மூணு படி ஒம்பது அத்தியாயத்திலையும் பார்த்துருக்கோம் முதல்ல கடவுள் உலகாக படைச்சிருக்காரு இந்த உலகமே கடவுளாக ஆகியிருக்கார் பிறகு இந்த உலகம் சும்மா காட்சிக்குத்தான் வச்சுருக்காரு அப்படின்னு இருக்கும் இதில் நாம் பார்க்க போகிற கருத்து என்னென்னா இந்த விபூதி யோகத்தில் கடவுளே உலகமாக ஆகியிருக்கிறார் இது செகண்ட் ஸ்டெப் இப்போ நாம் இருக்கிறது ரெண்டாவது ஸ்டெப் கடவுள் உலகத்தை படைத்தார் எல்லோரும் சொல்லுவான் கடவுளே உலகமாக ஆகியிருக்கிறாருங்கிறது செகண்ட் ஸ்டெப் அதுதான் இந்த பத்தாவது அத்தியாயம் பதினோராவது அத்தியாயம் பிறகு இந்த உலகம் வெறும் தோற்றம்ங்கிறது அடுத்த ஞானம் அது மூணாவது ஸ்டெப் அது ரெண்டாவது கொண்டு போக போகிறார் பதிமூணு பதினாலு அப்படியே போயிடும் அதனால் எல்லாமே இந்த உலகமே கடவுளாக இருக்கிறார்னா சரிதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு எல்லா உலகம் சரிதான் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி கடவுளாக பார்க்குறது மாமனார் மாமியாரை எப்படி பார்க்கறது மருமகளை எப்படி கடவுளாக பார்க்குறது இதெல்லாம் நடக்கிற காரியமாக என்னுடைய விரோதியை கடவுளை அப்படி பார்க்க முடியும் எல்லாம் கடவுள்னு சொல்கிறது சரியா சொல் கேட்க நல்லா இருக்குது எப்படி பார்க்க முடியும்னா பார்த்து பழகி அதுக்குத்தான் சொல்கிறார் அதுக்கு பகவானிடம் உச்சநிலையான பக்தி வேண்டும் நல்ல பக்தி இருந்தால் இந்த புக்தி வந்திடும் கண்ணப்பன் ஒப்பதோர் கண்மின்மை கண்டபின் எண்ணப்பன் எண்ணப்பின் என்னையும் ஆட்கொண்ட அருளி வண்ணப்பணித்தன்னை வாவென்ற வான்கருனை சுண்ணப்பன் நீற்றற்கே சென்றுவதாய் கோத்தும்பிங்கிறார் மாணிக்க வாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் அது மாதிரி யாராவது பக்தி செலுத்த முடியுமா அப்படி பக்தி செலுத்தினவர் நீ காட்சி கொடுத்துட்டு என்னையும் ஒரு பொருளை ஆட்கொண்டிருக்கேன்னு கேட்கிறார் மாணிக்க வாசகர் படிக்கிறார் அப்படி கடவுளிடம் பக்தி செய்தால் நிச்சயம் அவர் நம்மளுக்கு கொடுப்பார் நம்மை காட்டி கொடுப்பார் நம்மளுடைய உண்மை சுரூபத்தை காட்டி கொடுப்பார் பக்தி இல்லாமல் பார்ப்பது ரசம் பூசாத கண்ணாடியில் பார்த்தா வெளியே இருக்குது அங்கிட்டிருக்குதே தெரியும் பக்திங்கிறது ரசம்பூசின கண்ணாடி அந்த கண்ணாடியில் பக்தி என்ற ரசத்தை பூசிவிட்டால் நம்முடைய ரூபம் முழுச அப்படியே தெரியும் நம்முடைய உண்மை ஸ்வரூபத்தை பகவானே காட்டி கொடுத்துருவார் ரசம் கண்ணாடி அந்த ரசம் என்பது பக்தி அப்படிங்கிறார் டார்ச் லைட்டில் பகவான் என்ன பண்ணுறாராம் ராமகிருஷ்ணன் சொல்வார் எல்லாத்தையும் அடித்து காமிச்சுக்கிட்டு இருக்காராம் கடவுள் எல்லாம் அது இது எல்லாம் ஒரு பக்தன் மட்டும் நீ அடித்து காமிக்கிறப்பா ஓ நீ யார் உன் அந்த லைட் அடிவேன் நீ யாருன்னு டார்ச் அடிக்கிறது உருவம் தெரியாது பார்த்துருக்கீங்களா டார்ச் ஒருத்தர் இருட்டில் அடித்தா எல்லாம் தெரியும் யார் அடிக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாது அது அவனாக அவன் பக்கம் திருப்பணம் அதனால் என்ன சொல்கிறேன் பகவானே நீ எல்லாத்தையும் காமிக்கிற உன்னே காமி நீயே அப்படின்னு சொல்லி இந்த டார்ச்சர் ஹோம்ஒர்க் திருப்புன்னு பக்தி பண்ணணுமா பக்தி பண்ணால் அதுக்கு வேண்டிய குருவை அனுப்பிச்சு அவர் அவரவே காமிச்சிருவார்ன்னு சொல்கிறார் இது பக்தி இப்போ என்ன பார்த்துருக்கணும்னு சொன்னால் அவர் சொன்ன கருத்தை மீண்டும் சொல்கிறார் அதில் கடவுளுடைய சொரூபத்தை சொன்னார் அவருடைய பலனை சொன்னார் அந்த ஸ்வரூப ஞானத்தை சொன்னார் அதற்கு சாதனை பக்தின்னு சொல்லிட்டார் இதை சொல்லி முடித்த உடனே அர்ஜுன் என்ன பண்ணுறான் இன்னும் அவருடைய விபீதியை நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லியிருக்கார் இன்னும் நிறையா தெரியணும்னு சொல்லி இவன் மனதில் இருக்க வேட்கையெல்லாம் சொல்கிறான் சொல்லி என்ன சொல்கிறான்னா தான் என்னையெல்லாம் புரிஞ்சிருக்கேன்னு சொல்கிறான் பிறகு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் நீ சொல்கிறதெல்லாம் நான் அப்படியே கேட்பேன் எனக்கு இந்த உலகத்தில் நீ எப்படியெல்லாம் இருக்க உருடைய விபீதியெல்லாம் இன்னும் நல்லா சொல்லுன்னு சொல்லி திருப்பி கேட்குறான் கேட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்ன கேட்குறான்னா அதாவது நம்ம துக்கத்திலிருந்து முழுமையான துக்கம் போகிறதுக்கு ஒரே வழி ஞானம்தான் கடவுள் சகுனமாகவும் நிர்குணமாகவும் இருக்கிறார் என்ற அறிவு முதல்ல அறிகிறது தான் இதுக்கு பேர் ஞான விஞ்ஞானத்தை அடைவதுன்னு சொல்வார் சகனமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் ஞானம் அதுக்கு நிர்குணமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் விஞ்ஞானம் இங்கே முதல்ல சகனமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறத பற்றி சொல்கிறார் அவர் பிறகு அதுக்கு தகுதி வேணும் என்ன இருந்தாலும் கூட இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி எல்லாம் அடையவே முடியாது தகுதிக்கு பல சாதனை இருக்குது அதுக்கு தியானம் ஒரு சாதனை எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கறது ஒரு சாதனை தியானிப்பது ஒரு சாதனையாக இருக்கிறதுனால நான் நல்லா உன்னை எப்படி தியானிக்கணும் அதுக்காக உன்னுடைய சொரூபத்தை சொல்லணுன்னு சொல்கிறான் இந்த தியானம் பண்ணுறதுங்கிறது கடவுளை எப்படியெல்லாம் வழிபடுவது எப்படியெல்லாம் தியானம் செய்வதுங்கிறது தெரிஞ்சாலையும் பண்ண முடியும் அதற்காக அந்த ஸ்வரூபத்தை சொல்ல சொல்கிறான் எப்படி தியானிப்பதுன்னு கேட்குறான் இப்போ கலெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும் ஐஏஎஸ் வேணும் தகுதி டாக்டர் ஆகுனா எம்பிவிஎஸ் படிக்கணும் இது டாக்டருக்கு படிக்கணும்னாலே நீட் பாஸ் பண்ணணும் கலெக்டருக்கு போகணும்னா ஐஏஎஸ் படிச்சு போ போகணும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறோம் தயார் பண்ணுறதுக்கு எட்டாவதுலேருந்தே தேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எயித்து நைன்த்துலேயே சில பேரில் நீட்டுக்கு தக தேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் ஐஏஎஸ் தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஐபிஎஸ்க்கு தேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படி தயார் பண்ணுற சாதனையில் கடவுளை அடைவதற்கு தயாரிக்கும் சாதனையில் தியானம் ஒன்று உன்னை நான் எப்படி தியானிப்பது அப்படின்னு கேட்குறான் அதற்காக இவர் சொல்கிறார் பிறகு கடவுள்கிட்ட தொடர்பு வைக்கணும் எப்படி தொடர்பு வைக்கிறது எங்கேயோ இருக்கார் நம்ம பார்க்க முடியலை கோயிலுக்கு வந்தால் விக்கிரகத்தில் பார்க்குறோம் மற்ற நேரமெல்லாம் நம்ம தொடர்பை வைக்க முடியலையே அப்படி உடைய தொடர்பு வச்சால் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும் ஒருத்தர் இருக்கார் ஒரு பெரியவர் ஒருவொருத்தர் பெரிய ஒரு மகான் இருக்கார் அவரை பற்றி தெரியும்னு அவர் கூட இருந்து அவரை பார்த்து செஞ்சால் தானே அவரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற முடியும் அந்த தொடர்பை எப்படி வைப்பதுங்கிறான் வேறு நம்ம குழந்தைகளே ஒருத்தர வந்து சேர்ந்தோம்னா அவர் குணமும் வரும் அவரை பற்றி அறிவும் வரும் யார்கிட்டயோ ஒருத்தரை சேர்ந்து பழகிறேன்னு வச்சுக்கோங்க அவர் குணம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிடைக்கும் அவரை பற்றி அவர் இப்படி ஆளுங்கிறது தெரிஞ்சுக்கிற முடியுமா இல்லையா பொதுவாக குழந்தைகள் என்ன சொல்லுவான் அவங்க கூட சேராத இவங்க கூட சேரு சொல்கிறோமா இல்லையா ஏன்னா இவங்க கூட சேர்ந்தால் அவன் கெட்டவன் அவனுக்கு கெட்ட உணவெலாம் உனக்கு வந்துடும் இவன் கூட சேர்ந்தா நல்லவேன் நல்ல உணம்லாம் உனக்கு வந்துடும் ஒரு அம்மா சொன்னாங்களேன் அவர் குழந்தைகிட்ட பாருங்க நடந்தது நீ அவங்க கூட சேரக்கூடாது ஏன்னு கேட்டிருக்கான் அவங்க ஒரு பையன் கூட விளையாண்டு கேட்டேன் அவன் நல்லாவே இல்லை கெட்ட பையன் சொல்லியிருக்கேன் இவனுக்கு உடனே திருப்பி கேள்வி கேட்டிருக்கேன் அம்மா நான் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டிருக்கேன் யார் இந்த பையன் நீ நல்லவன் தான்ண்டா அப்படி இருக்க கூட அவன் சேர்ந்தா நல்லவனாக ஆயிரும் இல்லை கூட சேர்ந்தா நல்லவையாக நீ தானே நான் நல்லவன்னு சொல்கிற ஒரு சின்ன குழந்தை கேட்டுருக்கு இப்படி எப்படி பாருங்கள் அந்த தைரியம் இருந்தால் நீ சேரு விவேகானந்தர ராமகிருஷ்ணர் சொல்வார் எல்லாருட்டும் ஏதோ மற்ற சிஷியர்களும் நீ இப்படி தான் பேசக்கூடாது இப்படித்தான் இருக்கணும்பார் விவேகானந்தார் எல்லாரும் கூடயும் பேசிக்கிட்டே இருப்பார் யாரும் கூடயும் சகலமாக பேசுவார் அவரை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க அவன் எல்லாத்தையும் மாற்றிருவேன் நீயும் அவனாக மாறிடுவேங்கிறார் ராமகிருஷ்ணர் எப்படிப்பட்டவனையும் அவை மாற்றிருவான் நீ அவனாக மாறிடுவேங்கிறார் அப்படி பகவான்கிட்ட தொடர்பு வைக்கிறது எப்படி பகவான் சிந்தனையே வளர்ப்பது எப்படி தச்சா நாமளும் பகவானாக மாறிடுவோம் அதுக்காக சொல்கிறார் அதாவது கடவுளை தியானிக்க அவரை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்பதற்காக உங்களை நான் எப்படி தியானம் செய்வது என்று கேட்கின்றான் தியானத்தில் இஷ்ட தேவதா தியானம்னு ஒன்று இருக்குது உலகையே ஈஸ்வரனா தியானிக்கிறது ஒன்று இருக்குது இஷ்ட தேவதைங்கிறது முருகனையோ சிவனையோ நம்ம மனசுக்குள்ள நினச்சி தியானிக்கிறது இன்னொரு தியானம் வேதத்தில் சொல்லப்பட்டு இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை கடவுளாக நினைத்து தியானிப்பது அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது என்ன சொல்கிறான்னா அவனுடைய விசேஷ குணத்தெல்லாம் சொல் லிஸ்ட்டு போட்டு என்கிட்ட சொல் நான் அதெல்லாம் தியானிக்கணும்னு கேட்குறான் எப்பயுமே வந்து குரு என்ன பண்ணுவார் சிஷியனுக்கு ஹோம்ஒருக்கு கொடுப்பார் பார்த்துருக்கீங்கள இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு எனக்கு சொல்லும்பார் இவன் அர்ஜுனை குருவுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறான் நீ எப்படியெல்லாம் இருக்குன்னு எனக்கு லிஸ்ட் போட்டு கொடுன்னு கேட்குறான் பகவான்கிட்ட நீ எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க எனக்கு அதை லிஸ்ட்டு போட்டு கொடு அப்படின்னு கேட்குறான் இங்கே வார்த்தையில் பத்தியாவது அத்தியாய் சொல்கிறார் பதினோராவது அத்தியாயத்தில் காமிச்சிருவார் விஸ்வரூபமாக காமிச்சிடுவார் இங்கே வார்த்தையில் சொல்கிறார் பதினோராத அத்தியாயத்தில் விஸ்வரூபமாய் காமிக்கிறார் சூரியன் எவ்வளோ பெருசு நம்ம பக்கத்தில் போக முடியுமா பூமியை விட எவ்வளோ பெரிய மடங்கு பெருசு ஆனால் தரிசனம் பண்ண இப்போ நேரம் போய் பார்க்க முடியுமா ஆனால் காலையில் அதிகாலையில் ஆறரை மணிக்கு சூரிய உதயத்தும் போது பார்த்தோம்னா பார்க்கலாமா இல்லையா அப்படி பார்க்கறதுக்கு வழி சொல்லணும் மத்தியானம் பார்க்க முடியாது அப்படி நல்லதெல்லாம் முதல்ல சொல்கிறார் சூரிய உதயத்தை எத்தனை பேர் பார்த்துருக்காருன்னே தெரியாது சில பேர் சிட்டியில் சூரிய உதயத்தை பார்த்ததே கிடையாது சில பேர் நிறையா பேர் அப்படிலாம் இருக்காங்க நீங்கள் அந்த காட்சியை பாருங்கள் கண்கொள்ளா காட்சி காலையில் அந்த சிவப்பு கலரில் நாம் அந்த நேரம் நல்லா குரட்டை விட்டு தூங்குவோம் அப்போ தூக்கமே வரும் ஒருத்தரை காலையில் ஏழு மணிக்கு எந்திரி எழுப்பி விடுவேன் இந்த சென்னையில் ஒரு இடத்துல தங்கியிருக்கும் போது நடிச்சாமல் எழுப்புறீங்க பேர் அவருக்கு பதினொரு மணி தான் விடுகிறது அது மாதிரி இருக்குது சூரிய உதயமில் ஒரு அருமையான காட்சி பகவானை தரிசிப்பதற்கு அப்படி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவனுடைய விசேஷங்களையெல்லாம் எனக்கு லிஸ்ட்டு போட்டு சொல் அப்படிங்கிறார் பிறகு என்ன சொல்கிறாருன்னா நான் என்ன புரிஞ்சுருக்கேன்னு முதல்ல சொல்கிறான் பிறகு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான் உங்களுடைய யுதியை சொல்லுங்கள்னு கேட்குறான் என்ன புரிஞ்சிருக்கேன்னு முதல்ல சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா அதாவது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு குருவிட்ட சொன்னாத்தே அவர் வந்து குரு வந்து நமக்கு உபதேசிக்க முடியும் நம்ம என்ன நினைப்ப சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என் மனசில் இருக்குது அவர் கண்டுபிடிச்சி சொல்லட்டும் அது எப்படி கண்டுபிடிப்பார் அவர் நீ பேசுகிற வார்த்தையை வச்சு தான் சில அவன் பேசுகிற ரெண்டு வார்த்தையில் அவன் எப்படிப்பட்டாலும் கண்டுபிடிச்சிருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சிஐடி வேலை பார்க்குறாங்க பாருங்க அவன் பேசுகிறத வச்சு நல்லவனாக கட்டுவானு கண்டுபிடிச்சிடுவாங்க நாலு வார்த்தை பேசுனானே கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா கேட்டு கேட்டு பழக்கம் இருக்குது அப்படி இவன் என்ன சொல்கிறான் தான் புரிஞ்சதை சொல்லணும் அப்படிங்கிறான் சொல்கிறான் நான் என்னென்னலாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பகவானை பற்றி தனக்கு தெரிந்ததை கூறுகின்றான் முறையாக என்ன தெரியுமோ சொல்கிறான் பொய் சொல்லலை அறிவாளின்னு ஒரு சினிமா படம் பார்த்துருக்கீங்களா தங்க வேல் அதே நினைக்கிறேன் மூரி செய்ய தெரியுமான்னு கேட்பான் அங்கே ஒய்ஃபிட்ட தெரியும்னு சொல்லுவாள் சொன்னோம் எப்படி செய்யணும்னு கேட்பான் அதானே எனக்கு தெரியாதுன்னு பார்ப்பில மாவு எடுத்து கொஞ்சம் போடணும்பான் அதை எனக்கு தெரியுமே பார்ப்பில அதுக்கப்புறம் என்னென்ன அதான எனக்கு தெரியாதுன்னு பார்ப்பில பார்த்துருக்கீங்களா அப்படி இல்லை உண்மையில் எது தெரியலையோ அது சொல்கிறான் கரெக்டாக தெரிஞ்சதை தெரியாது தெரியாது தான் கேட்குறான் அவன் சொல்கிறான் உங்களுடைய உண்மை சுரூபத்தை தேவர்களோடு அறிந்திருக்க முடியாது அசுரர்களும் அறிந்திருக்க முடியாது உங்கள் பெருமை உங்களுக்கு மட்டுமே தெரியும் என்பது எனக்கு தெரியுங்கிறான் ஏன்னா பெருசு எப்படி தேவர்களும் அறிய முடியும் அவங்களும் அறிஞ்சிருக்க முடியாது உங்கள் பெருமையை நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கணும் அது உங்களுக்கு அர்ஜிவனை சொல்கிறான் பிறகு எல்லாத்தையும் படைச்சி காத்து எல்லாம் நீங்கதேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிறான் ஆனால் இந்த அறிவில் என்னால் நிலை நிற்க முடியவில்லை வகுப்பில் கேட்குறது வரைக்கும் புரியுது கேட்டு போனால் புரியலை எல்லாம் கடவுள் மயம் சொல்லியாச்சு இங்கிட்டு போனவொன்னே எதையும் பார்க்க முடியல கடவுளாக அப்படி சொல்கிறான் புரிஞ்சிருக்கு ஆனால் மனசில் நிற்கலை அதனால் சொல்லுங்கங்கிறான் தங்கம் தான் நகையாக இருக்குங்கிற அறிவு இருக்குது இந்த அறிவு நம்மளுக்கு இருக்குது கடவுள் தான் உலகமாகங்கிற அறிவு இருக்குது நிற்க முடியலை அதில் நிலைத்து நிற்க முடியவில்லை பார்க்கும்பொழுது தான் கடவுள் ஞாபகம் வர்றதில்ல மற்ற ஞாபகம் தான் வருது அதனால் மீண்டும் எனக்கு நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் அப்படிங்கிறான் அந்த அறிவு வரும் வரை உங்களுடைய மகிமையை கூறுங்கள் அப்படிங்கிறான் அறிவு இருக்குது கடைப்பிடிக்க முடியலை டாக்டர்களுக்கு எல்லோருக்கும் சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்துருவாங்களாம் இல்லையா அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கா இல்லையா சில டாக்டர் பார்த்தீங்கன்னா சேர்த்து குடிச்சிட்டே இருப்பாங்க இல்லாமையாக இருக்குது இந்த நீர்க்குமனின்னு சினிமா படத்தில் நாகேஷ்க்கு கேன்சர் வந்திருக்கு சேர்த்து குடிப்பான் டாக்டர் வந்து சீரட்டை குடிக்கக்கூடாதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பார் அவர் கையில் சீரட்ருக்கும் டாக்டர் அப்படின்னு கையை காமிப்பான் கையில் சீரட்டை வச்சுக்கிட்டே சீரட்டை குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கு அது மாதிரி அறிவை இருக்கு டாக்டருக்கெல்லாம் தெரியும் ரிப்பார்ட்ட முடியல எல்லாரும் குடி குடிக்கக்கூடாது குடுதல் கெடுதல் யாருக்கும் தெரியாமையாக இருக்குது அந்த அறிவு இருக்குது அதிலேயும் எளிங்கி வர போட்டிருக்கான் குடிப்பது உடல்நலத்திற்கு தேங்கு அப்படின்னு அறிவு இருக்குது நிற்க முடியலை எனக்கு உங்களை பற்றி அறிவு இருக்குது அதில் நிற்க முடியலை அதனால் பகவான் மீண்டும் எனக்கு திருப்தி வரும் வரை சொல்லுங்கள் அப்படிங்கிறான் முழுமையான அறிவு கிடைக்கும் வரை சொல்லுங்கள் அப்படிங்கிறான் பிறகு அவர் மேலே ஒரு நம்பிக்கையும் சொல்கிறான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்புகிறேன் சில பேர் சொல்லுவாங்க கேட்டு வருவாங்க அவர் சொன்னதில் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு வேறு குரு வேறு மாதிரி சொன்னேன் நம்மெல்லாம் குரு நாங்கள்லாம் கு சொல்கிறதில்ல பகவான் சொன்னது அப்படியே குரு ட்ரெடிஷன் குருமார்கள் என்னுடைய குருமார்கள் அவருடைய குருமார்கள் அவருக்கு சொல்லி அப்படித்தான் அவங்க சொந்த கருத்துங்கிறது கிடையாது சில உதாரணங்கள் வேணால் சொல்லுவான் அதனால் நீங்கள் கடவுள் நீங்கள் சொல்வதை முழுமையாக நம்புகிறேன் அப்படிங்கிறான் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை நீங்கள் சொல்வதில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன்ங்கிறார் நம்ம சாமிகிட்ட ஒருத்தர் வந்தார் நம்ம எழுமலையில் இருந்துதான் ஒரு அன்பர் சாமிகிட்ட டைம் குறித்து கேட்டார் அவர் ஹோரதே பார்ப்பார் பார்த்து குறித்து கொடுத்தார் கொடுத்தவுடனே அவர் என்ன சொன்னாருங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் சாமி நீங்கள் கொடுத்தம் வந்து ராகு காலம்னார் அந்த கேட்டவர் என்ன இதாக பாருங்கள் ராகுகாலம் யமகொண்டம் அந்த நேரம் இந்த நேரம் எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை என்ன சாமி சொல்லிட்டார் நல்ல நேரம் தான் இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை யோசிச்சு பாருங்கள் சாமி சொல்லிட்டார் அது நல்ல நேரம் அது மாதிரி இங்கே சொல்கிறேன் நீங்கள் பகவான் என்ன சொன்னாலும் நம்புகிறேன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன் அது உண்மையை தவிர வேறு எதுவும் இருக்கப் போவதில்லை ஆகவே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் இதெல்லாம் அவருடைய மனநிலையில் சொல்கிறான் நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுருக்கேன் புரிந்ததை பார்க்கவும் வேணும் பார்த்ததுபடி தியானிக்கவும் வேண்டும் ஆகவே நீங்களே அந்த வழியை சொல்லுங்கள்ங்கிறான் கடவுளை தவிர யாரும் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் தான் சொல்ல முடியும்னு கேட்குறான் மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து சாகா வரம்பெற்றவர் அவர் எப்படி கொள்ள முடியும் அவர் நினைச்சாதே சாக முடியும் கிருஷ்ணர் ஒரு வழி சொல்வார் அவர்கிட்டையும் போய் கேட்டுரும்பார் உங்களை எப்படி கொள்வதுன்னு அவர்ட்டே போய் கேட்டுரு அப்படிம்பார் போய் கேட்பாங்க நைட்டில் போய் பி தர்மரை அர்ஜுனெல்லாம் உங்களை எப்படி கூடன்னு அவர்ட்டே அவரே வழி சொல்லிடுவார் அதுபோல் பகவான் மகிமையை அவரால் மட்டுமே சொல்ல முடியும்னு சொல்லி நீங்கள்தான் கூற முடியும் ஆகவே சொல்லுங்கள் அப்படிங்கிறான் உங்கள் எவ்வளவு கேட்டாலும் திருப்தி வரவில்லை ஆகவே திருப்தி வரும் வரை சொல்லுங்கள்ங்கிறார் இவனுக்கு இப்போயே திருப்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பத்தாவத்தியோடு முடிச்சிருப்பார் மிச்சம் ஆ எட்டு ஆ வந்திருக்காது இவனுக்கு திருப்தி வரலை பதினெட்டாவது அத்தியாயத்தில் வார்த்தை சொல்கிறான் எப்போ சொல்கிறான் தெரியுமா கடைசியில் எழுபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறான் அதாவது எழுபத்தி மூணில் அச்சுதா உங்கள் அருள் அருளினால் எனது மோகம் அழிந்தது மேலும் என்னால் ஞான ஒளி பெறப்பட்டது இப்பொழுது நான் சந்தேகமற்றவனாக உறுதியாக இருக்கிறேன் ஆகையால் உங்கள் ஆணையை உறுதியாக நிறைவேற்றுவேன் எழுபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொல்கிறான் பதினெட்டாவது எனக்கு முழு திருப்தி வந்தாச்சு திருப்தி வரும் வரை சொல்லுங்கள்னு நீங்கள் கேட்குறேன் அர்ஜுனன் எது வரைக்கும் சாப்பிட்றது வயிறு நேரம் வரைக்கும் ஆளாளுக்கு மாறது சில பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டா உங்களை அறிஞ்சிடான் இவனுக்கு இன்னும் அத்தியாயம் வரைக்கும் கேட்க வேண்டிய வேலை இருக்குது யாருக்கு அர்ஜுனனுக்கு அதனால் திருப்தி வரும் வரை சொல்லுங்கள் அப்படிங்கிறான் வேறு என்ன பண்ணுறாரு கேட்ட உடனே பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த பதினெட்டாவது அத்தியாயத்தில் சஞ்சயன் ஒன்று சொல்வார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னான் இந்த உரையாடலை கேட்டு அதை நினைத்து நினைத்து மகிழ்கிறேன் மேலும் மேலும் மகிழ்கிறேன்கிறார் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இருக்கும் இடத்தில் அர்ஜுன் கிருஷ்ணனுடைய கருத்தை உபதேசம் பண்ணும் இடத்தில் அதை கேட்கும் இடத்தில் செல்வம் கொளிக்கும் அறிவு பெருகும் ஆற்றல் பெருகும்னு சொல்லி சஞ்சய்ன்னு சொல்கிறான் கடைசி அந்த புகழான் அப்படி நீங்கள் பதினெட்டாவது கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் மகாபாரத்தில் அர்ஜுனன் மட்டும் கேட்கல சஞ்சய்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஏன்னா அவர் ஞானக்கண்ணை கொடுத்து திருதுராஸ்டன்னு சொல்லிக்கிட்டுருக்கான் எல்லாத்தையும் அப்படி தான் வருது மகாபாரதமே அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு பகவான் அவருடைய விபூதியை ஆரம்பிக்கின்றார் பகவான் எப்படி ஆரம்பிக்கிறான்னு பார்ப்போம் அது வந்து எல்லையற்றது பகவானால் தான் அறிய முடியும் அவர் சொல்கிறார் இதை எவ்வளவு கூறினாலும் காலம் பத்தாதுப்பா நம்மளால முழுசாக புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அதனால் என்ன சொல்கிறேன்னா முக்கியமாக செலதை மட்டும் சொல்கிறேன் அதை வச்சு நீ மற்ற கற்பனை பண்ணிக்க அப்படிங்கிறார் முதல் ஆரம்பத்தில் எல்லாம் நானே அப்படிங்கிறத ரெண்டாக சொல்லிடுறார் நம்ம ஏற்கனவே பார்த்ததே உணர்வு சடம் அதாவது சேதன தத்துவம் சட தத்துவம் உயிர் தத்துவம் உடல் தத்துவம்னு வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கிறது ரெண்டு இருக்குது அது ரெண்டு எல்லாம் நானேன்னு முதல்ல எல்லாம் நானேங்கிறதுக்காக சொல்கிறார் பிறகு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார் அதாவது குழந்தைகளுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம் ஆனா ஆவணா சொல்லித்தருவோம் எப்படி சொல்லித்தருவோம் பார்த்துருக்கீங்களா ஒரு பெரிய போர்டு முழுசாக பெரிய எழுத்தாக ஆனான்னு எழுதுவோம் அப்படி தானே எழுதுவோம் அப்புறம் ஆவண்ணா அதை அழிச்சிட்டு ஆவண்ணா ஒரு சிலர்டு முழுக்க எழுதுவான் பிறகு என்ன பண்ணுவான் சின்ன எழுத்தாக எழுத ஆரம்பிச்சிருவான் அது மாதிரி அவருடைய முக்கியமான பெருமைப்படக்கூடியதை முதல்ல சொல்லிடுறாரு பிறகு அதை வச்சுட்டு பிறகு என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்பார் பதினோராவது அத்தியாயத்தில் நல்லது கெட்டது ரெண்டையும் வர்ணிப்பார் இங்கே முழுமையாக நல்லதை மட்டும் சொல்கிறார் தியானிக்கிறது கெட்டதையும் கொஞ்சம் சொல்கிறார் சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை கொண்டு போகிறார் விவேகானந்தரோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிக்கிற முதல்ல ஆணான்னு ஒரு எழுத்த போட்டு அதத்தையும் படிக்கும் ஒரே கொஞ்சம் நாளான பிறகு என்ன தெரியுங்களா எழுத்த கூட்டி படிக்கும் பிறகு நாம் என்ன பண்ணுறோம் அந்த அப்படியே படிச்சுடுவோம் வரி வரியா விவேகானந்தர் எப்படி பிடிப்பார் தெரியுமா பக்கம் பக்கமாக படிப்பார் ஏன்னா அவருடைய நாலேஜ் எப்படி அந்த லைப்ரரியில் அமெரிக்காவில் போய் என்ன பண்ணியிருக்கிறார் புருஷத்தை பெருட்டிக்கிட்டே இருந்துருக்கிறாரு என்ன பெரட்டி பெரட்டி வைக்கிறீங்கன்னு இருக்காங்க இல்லை படிச்சுட்டு வைக்கிறேன்னாராம் என்ன படிச்சுட்டு வைக்கிறீங்கன்னா எப்படி நீங்க நீங்கள்லாம் வந்து சின்ன குழந்தையை எழுத்து கூட்டி படிக்கும் நீங்கள் வரி வரியாக படிப்பீங்க நம்ம பக்கம் பக்கமாக பக்கத்தில் பார்த்தோன்னே அப்படியே உள்ளே போயிருந்தோம் நம்மளுக்கு பார்த்தோன்னே அந்த வரி ஃபுல்லாக உள்ளே போகுதுல இந்த அளவுக்கு முதல்ல சின்ன குழந்தை ஆனால் அதை மட்டும் பார்க்குறேன் பிறகு வரி பிறகு முழுசாக பகவான் என்ன பண்ண முதல்ல முக்கியமாக அந்த பெருசாக காமிக்கிறார் பிறகு மொத்தமாக கொண்டு போக போகிறார் அதை பார்க்க போகிறான் என்ன சொல்கிறார் அடுத்து கூப்பிடும் பொழுது அர்ஜுன் உன்னை சொல்கிறார் குருகுலத்தில் சிறந்தவனே குடா கேஷா அப்படிங்கிறார் குடா கேஷான் என்ன தெரியுமா குடா கேஷான்னா தூக்கத்தை வென்றவன் அர்த்தம் நாம் சொல்லும் பொழுது தூங்காமல் இருந்தாத்தையும் புரியும் அர்ஜுன் அங்கே தூங்கிட்டால் என்ன ஆகுறது அவன் இது வரைக்கும் தூங்காமல் இருந்துட்டான் ஒம்போது அத்தியாயம் வரைக்கும் அர்ஜுனே தூங்கலை அதனாலதான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கார் தூங்கினான்னு சொல்லியிருப்பாரா இப்போ எல்லோரும் தூங்கிட்டே நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏதோ ஒன்று ரெண்டும் தூங்குனா சொல்லலாம் எல்லோரும் தூங்குனா என்ன விட முடியாது சொல்லவே முடியாது நானும் தூங்கி விழுத வேண்டியது தான் அதனால் கேட்குறாரு ஏன்னா வந்து உற்சாகப்படுத்துகிறதுக்கா குடா கேஷா தூக்கத்தை வென்றவனை தூங்கிடக்கூடாதுல்ல சொல்லும் போது அதுக்காக சொல்கிறார் ஏன்னு சொன்னால் தூங்காமல் இருப்பவன்னா தூக்கத்தை வென்றவனா தூங்காமல் இருப்பவன் அதாவது தமோ குணத்தை கட்டுப்படுத்தி தூக்கத்தை கட்டுப்படுத்தியவன் அப்படிங்கிறார் வகுப்பில் தூங்காதவன்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன் அப்படி எடுத்துக்கிறல நம்ம பிறகு என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் உயிருள்ள சிலதை எடுத்துக்கிறாரு உயிரற்றதை எடுத்துக்கிறார் அதில் முக்கியமானதெல்லாம் வருஷப்படுத்தி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறார் உயிருள்ளதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மரம் செடி கொடி நீர்வாழ்வனை ஊர்வனை நடப்பனை பரப்பனைன்றிருக்கு இதெல்லாம் ஒரு லிஸ்ட் படுத்தி கடவுள் வரைக்கும் எல்லாம் உயிருள்ள ஜீவராசிகள் அதெல்லாம் சொல்கிறார் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்க உயிர் தத்துவம்ன்றார் பிற ஜட தவம் எடுத்துகிட்டால் பஞ்சபூதம் எல்லாமே அதுதான் நம்மளுக்கு கண்ணுக்கு ஆகாசம் காற்று அக்னி நீர் நிலம் எல்லாம் அதுதான் அது எல்லாம் என்னன்னு சொல்கிறாருன்னா நான் தேன் இந்த பஞ்சபூதம் தோன்றுவதும் இருப்பதும் முடிவதும் என்னிடத்தில்ங்கிறார் டேட் ஆஃப் பர்த்து நான் தேன் டேட் ஆஃப் டெத்து நான் தேன் டேட் ஆஃப் லைஃப் நான் தேங்கிறார் இருக்கிறது என்ன இடத்தில் அப்படிங்கிறார் இந்த பூதமல் இதை சுருக்கமாக சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு முதல்ல சூரிய பகவானை சொல்கிறார் சூரிய பகவான் என்பது ஒரு தேவதை அது நானே அவருக்கு உடலாக இருப்பது கண் நம்ம கண்ணில் பார்க்குற அந்த சூரியன் சூரியன்கிற தேவதைக்கு உடலாக இருப்பது இந்த சூரியனும் நானே ஸ்தூல சூரியன் வந்து ரெண்டும் பகவான் ஸ்தூல சூரியனும் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரிய தத்துவம் அந்த ஜீவ தத்துவம் நானே அதனாலதான் சொன்னேன் சூரியனை சாதாரணமாக நெருங்க முடியாது வெயிலில் கூட பார்க்க முடியாது காலையில் பார்க்கும் பொழுது இது பகவானுடைய சுரூபம் எத்தனை பேர் சூரியன் வழிபாடு நடத்துகிறாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்கல்ல நிறையா பார்த்துருக்கேன் காலையில் எந்திரிச்சுட்டு அந்த சூரிய உதயமே குளிச்சுட்டு அப்படியே சுற்றி எப்படியெல்லாம் அதெல்லாம் எப்படி கண்கொள்ளா காட்சி யார் பண்ணுறாரு நம்ம அதுலேயும் பகவானை பார் அது நான் பிறகு கடைசியில் சித்திரை வெயிலில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நான் தான் அதுவும் கடவுள் சூரியன் நானேங்கிறார் சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டில் ஒலி கொடுக்குறதுல நட்சத்திரங்களாக ஒளி கொடுக்குது ஆனால் சந்திரன் தான் அதிகமாக கொடுக்கும் முக்கியமானதை சொல்கிறார் எல்லாம் நான் தேன் அந்த சந்திரன் ஒளி தருபவைகள் இரவில் ஒளி தருபவைகள் சந்திரன் பகலில் ஒளி தருபவைகள் சூரியன் அப்படிங்கிறார் மெயினாக இதெல்லாம் என்னையா நீ பாரு அப்படிங்கிறார் பௌர்ணமி அன்னைக்கு மேகமில்லாத அந்த சந்திரனுடைய அழகாக எவ்வளவு ரசிக்கலாம் தெரியுமா சினிமா பாட்டு இந்த சந்திரனை உபமானம் காட்டி எழுதாத பாட்டு கிடையாது நம்மளே கூட குழந்தைகளுக்கு நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு சொல்கிறான் குழந்தைகள் நிலைக்காட்டி சோறு கொடுக்குற பழக்கமெல்லாம் இருக்குது அந்த நிலவும் நானே அப்படிங்கிறார் ஒவ்வொன்றா சொல்கிறேன் வரிசையாக லிஸ்ட்டு தான் ஏன்னா இதெல்லாம் உள்ளே படிக்கும் போதே வந்துடும் முழுசாக விலைக்கு சொல்ல முடியாது சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன் பார்த்துக்க சில முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன் பன்னெண்டு மாதங்கள் இருக்குது அது எல்லாம் நான் த அதில் விசேஷமாக விஷ்ணு இந்த விஷ்ணு இல்லை பரம்பரல் விஷயில் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு தேவதை இருக்குது அதில் விஷ்ணுவின் அம்சமாக விஷ்ணு தேவதைன்னு ஒன்று வருது அதுவும் நானே தை மாசத்துக்குண்டான தேவதை அதை மட்டும் இங்கே சொல்கிறார் அந்த விஷ்ணுவும் நானே தை பிறந்தால் வழிபறக்கும் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுவும் நானேங்கிறார் வேதம் நாலு வேதம் இருக்குது மூணு வேதத்தையும் இசையில் பாடுனா அதுக்கு பேர் வேதம் அந்த வேதமும் நானே அப்படிங்கிறார் பிறகு நம்மளுக்கு கண் காது மூக்கு எல்லாம் இருக்குது ஆனால் எல்லாம் மனசு இல்லாட்டி வேலை செய்யாது எல்லா இந்திரியங்களும் நீங்கள் இப்படி கண்ணு பார்க்குறீங்க கண் பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னையை பார்த்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் காதில் இருக்கு நான் முன்னாடி உட்காந்துருக்கேன் மனம் வந்து வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நான் பேசுறதும் உங்களுக்கு விழுகாது உங்கள் பார்வைக்குன்னு நான் தெரிய மாட்டேன் இது உண்மையா இல்லையா நீங்கள் ஏதோ வீட்டில் ஒரு ஞாபகம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கீங்க இருக்கீங்க வந்து உட்காந்தாச்சு இங்கே உட்காந்தவுன்னு மனசு ஊற அங்கே வீட்டில் அந்த சம்பவத்தை நினச்சிக்கிட்டே இருக்குது நான் உட்காந்துருக்கதே உங்கள் ஆட்சிக்கு தெரியாது கொடுக்க யாராவது நடந்து ஒருத்தர் போனாருச்சு அது கூட தெரியாது நான் பேசுகிறது காதில் விழ்க நான் மனசு அங்கே போயிருச்சு இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன் மனம் அந்த மனமும் நானே எல்லா இந்திரியத்தையும் அது எது சிறப்போ அதை சொல்லிக்கிட்டே வர்றார் அந்த மனமும் நானே அப்படிங்கிறார் பிறகு சிவனை சொல்லும்போது இந்த ருத்திரர்கள் பதினோரு ருத்ரர்கள் இருக்காங்க அதில் சங்கர் அம்சங்கிறது ஒரு சிவ அம்சம் அளவைப்பவர்னு பேர் ருத்ரன் சொன்னான் எப்படி அள வைக்கிறதுனா நம்ம பாவத்தை போக்குறதுக்கு அளவைப்பாரன் நம்மளை நல்லது செய்கிறதுக்கு அளவை வைப்பாராம் அந்த கடவுளும் நான் தான் நாமளும் குழந்தைகள் அளவை குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேட்குறது காய்ச்சடிச்சுக்கிட்டு இருக்கு கேட்டு வம்பு விடுது என்ன பண்ணுவோம் ரெண்டு அடி போடுவோம் குழந்தை அழுகும் உங்கள் குழந்தை அளவுக்கிறது கெட்டதுக்கா அதனால் சில நேரங்களில் பகவான் நம்மளை அளவைப்பார் அது ஏதோ நம்ம நன்மைக்காக இருக்கும் அதனால் அந்த ருத்ரன் அள வைக்கக்கூடிய ருத்ரர்களில் சங்கரனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார் பிறகு பிரகஸ்பதி இந்த வைத்திய கர்மங்கள் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பிருகஸ்பதி தான் ரொம்ப உயர்ந்தவர் அவரும் நானே அவர் தான் திறமை அதில் எல்லா திறமையும் உள்ளவர்ங்கிறார் பிறகு வீரர்கள் சேனாதிபதி இந்த வீரர்கள்லேயே சேனாதிபதி தளபதினு சொல்கிறோம் பாருங்கள் எத்தனை பேர் தளபதினு இப்போ இருக்கோம் நம்ம உண்மையான தளபதி யார் தெரியுமா முருகனா சொல்கிறாரு தளபதிகளில் உயர்ந்தவன் முருகப்பெருமான் சேனாதிபதி தானே சொல்கிறான் நம்ம சூரபத்மனை அழிக்கிறார் அவர் உண்மையான தளபதி முருகன் அந்த முருகனும் நானேங்கிறார் பிறகு சில பேருக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஜபம் தியானமெல்லாம் நிறையா பண்ணுவோம் இந்த ஆன்மீக சாதனையில் ஜபந்தே கொஞ்சம் கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதனை சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ரெண்டு கோடி ஜபம் பண்ணிட்டேன் அஞ்சு கோடி ஜபம் பண்ணிவிட்டேன் நீ பண்ணல நான்தான் அதுங்கிறார் இந்த ஆணவம் வந்துடும்ல நான் இத்தனை ஜபம் பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் நான் சொல்லலாம் அந்த ஜபம் நான் இந்த ஆன்மீக சாதனையில் கர்வம் நிறையா வரும் நான் இப்படி பூஜை பண்ணுறேன் நான் இப்படி பக்தி பண்ணுறேன் என்னை யாரோ பக்தி செழிச்சிட முடியுமா அந்த பக்தியெல்லாம் நான் தான்ப்பா அந்த பக்தியில் சிறந்தது ஜப பக்தி ஜபம் பண்ணுறது அந்த ஜபமே நானே அப்படிங்கிறார் அந்த ஜபத்துலேயும் ஓம் காரங்கிறது நீங்கள் எந்த மந்திரத்துலேயும் ஓம் இல்லாமல் இருக்காது அந்த ஓம் என்ற மந்திரமும் நானே அப்படிங்கிறார் இந்த ஜபத்தில் ஓம் இல்லாமல் எந்த மந்திரமும் இருக்காது அந்த ஓம் என்பதும் நாமே அப்படிங்கிறார் சில நேரம் பாருங்கள் இந்த ஜபத்தில் வெற்றி அடைந்த ரிஷிகள் தான் ஜாஸ்தி ராமஜபன் சொல்லி என்ன பண்ணிட்டார் யார் வால்மீகி ராமஜபம் செஞ்சே அவர் வந்து முடிவரையிட்டார் இப்போ நாரதர் கந்தவரர் கவலம் முன் எல்லாம் பாருங்கன்னா ஜபந்தான் நாரதர் எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணே இருப்பார் இந்த ஜபம் பூராமே நான் தேன் அப்படிங்கிறார் பிறகு அடுத்து இந்த தாவரங்கள் உயிரினங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து அரச மரம் இருக்க மரங்கள்லேயே அதனால தான் பேர் அரச மரம்னு பேர் அரச மரத்தத்தை பூஜிப்போம் எங்கள் சன்னியாசிகளுக்கு கூட கொடுக்குறதுக்கு முன்னாடி மரங்களில் அரச மரத்தை பூஜிக்கிற பழக்கம் உண்டு மாடுகளில் பசுவை பூஜிக்கிற பழக்கம் உண்டு இந்த அரச மரத்தை பற்றி பதினஞ்சாவது அத்தியாயத்தில் முதல் சுலோகத்தில் ஊர்த்துவ மூல மத சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது இதை உதாரணமாக காட்டி இந்த உலகத்தை வர்ணிக்கிறார் இந்த உலகத்தை பூராமே இந்த அரச மரத்துக்கு காமிச்சிருவார் பகவான் பதினஞ்சாவது அதிகம் பார்க்க போகிறோம் அந்த அரச நானே இந்த அரச ஒரு ஸ்பெஷல் உண்டு தெரியுமா எல்லா மரமும் பகலில் ஆக்சிஜன் கொடுக்கும் நைட்டில் கார்பன் டை ஆக்சைடை வெளியவிடும் அரச மரம் நைட்லேயும் ஆக்சிஜனையும் வெளியிடுவோம் அதனால தான் அரச மரம் வந்து அங்கே ஆக்சிஜன் கிடைக்குமா அதனால் அதை சிறப்பை சொல்கிற எல்லா மரமும் நான் தான் ஆனால் மரங்களும் நான் அரச மரம் அப்படிங்கிறார் முக்கியமானதை மட்டும் லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டே வர்றாரு அவர் பிறகு குதிரை யானை பசு காமதேனு பசுகளை எடுத்துக்கிட்டேன்னா பசுவை கடவுளை வழிபடுற காமதேனுங்கிறாரு குதிரையில் உச்சை சிரவஸ் யானையில் ஐராவதம் இந்த யானையில் கடவுளை பார்க்கறது உண்மையிலே ஒரு மகிமை நீங்கள் பாருங்கள் யானை ஒரு கிராமத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பின்னாடி ஒரு படையை வரும் குட்டி பட்டாளம் டவுனில் பார்க்குறீங்களா இல்லையா கிராமத்தில் பார்க்குற ஒரு இருக்குண்ணா கிராமத்துக்குள்ளே யானை போச்சுன்னா அப்படி ஒரு குழந்தைகள் கூட்டம் பின்னாடி ஓடும் நீங்கள் யானையை மட்டும் எத்தனை நடவ பாருங்கள் சளிக்காது அதனாலதான் பார்த்தீங்கன்னா சில யாகம் கோமம் பெரிய கும்பாபிஷேகம் நடந்தால் யானை எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க குதிரையெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க அந்த தோஷம் எல்லாருடைய பா கண்திருஷ்டி போயிடும் பார்வையெல்லாம் அந்த யானைக்கு மேலே போயிடும் அதில் ஐராவதம்ங்கிறதே இந்திரனுடைய யானை யானைகளுள் நான் ஐராவதம்ங்கிறார் குதிரைகளில் உச்ச சிரவசங்கிறார் இப்படி எல்லா அனைத்து மிருகங்களையும் கடவுள் கடவுளாக பார்க்க சொல்லுகிறார் அப்படிங்கிறார் அது மாதிரி நீ கடல் பாருங்கள் நீர்நிலைகளில் நான் கடல்கிறார் நீர்நிலைகளில் நான் கடல் கடலையும் பார்த்தா சலிக்காது கடலை தேவதையும் சொல்கிறோம் கடலை கும்பிட்றோம் அப்படி கடலையும் கடவுளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கொடூர மிருகங்களில் புளி சிங்கமெல்லாம் கூட கடவுளுடைய வடிவம்தான் சிங்க வாகனம் வச்சுருக்கோம் ஐயப்பனுக்கு புலி வாகனம் வச்சுருக்கோம் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் சிவனுக்கு கால வாகனம் கல்கி அவதாரம் குதிரையில் போகிறார் அவர் இப்படி எல்லாத்தையும் நீ கடவுள் நான் தேன் அப்படிங்கிறார் நீந்து வனவற்றில் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் தேங்கிறார் வந்து மகரம் சுறா மீன் மீன்களில் சுறாவாக இருக்கிறேன் மகரமாக இருக்கிறேன்ங்கிறார் பாம்பும் கடவுளே கழுத்துலேயும் இருக்கார் சிவனில் படுத்துருக்கது எங்கே பாம்பு படுக்கையிலேயும் படுத்திருக்கேன் வாசுகி அப்படிங்கிறாரு ஆதிசேஷனுங்கிறாரு இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்குறது நல்லதில் மட்டும் இல்லை கெட்டதையும் பார்க்கணும் ஒரு பையன் தேனியில் நல்லா அவங்க வீட்டில எல்லாம் நல்லா மாமிசம் சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஹெவியாக சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட அந்த ஃபேம்லி சின்ன வயசில் ஒரு நம்மளை மாதிரி ஆன்மீக ஸ்கூ ஸ்கூலில் சேர்த்து விட்டான் அதை படித்து டிகிரி முடிச்சுலாம் வந்துட்டான் வந்து வீடு கட்டுறான் இது தேனிலை வீடு கட்டுறான் வீடு கட்டும்போது என்ன எப்படி இருக்கானோன்னா அவன் என் வி சாப்பிட மாட்டேனா ஒன்று சாப்பிட மாட்டேனா எதையும் என்ன பண்ணால் ஒரு உச்சகட்டத்தை ஒன்று சொன்னாங்க வீடு கட்டும்போது அந்த புல் இதெல்லாம் வெட்டும்போது ஒரு தேள் வந்துருச்சான் பெருசாக அடிக்க போயிருக்கேன் அந்த புள்ள தள்ளி தள்ளி விட்டு ஒரு சாக்கை போட்டு அமைச்சி பிடிச்சி கொண்டு போய் அந்த புதறுக்கு அந்த காட்டுக்குள்ளே போய் புதறி அங்கேட்டு போய் பிழைச்சிக்கண்ணானா யா எப்படி யாராக பண்ணுவாங்களா ஒரு தேலை கூட அப்படி பார்க்குறான் அது ஒரு உயிராக பார்த்து அப்போ எல்லாத்துலையும் பகவானை பார்க்குறது அதுக்காக அப்படி இருக்க சொல்லு வீட்டுக்குள்ளேருந்து அப்புறம் அடிக்கலைன்னு நம்மளை கடிச்சுப்போம் இது பொதுவாக எல்லாவற்றிலும் இறைவனை பார்த்தல் அப்படிங்கிற முதல்ல நம்ம தாயை கடவுளாக பார்க்குறோம் தந்தையை கடவுளாக பார்க்குறோம் அப்புறம் குருவை படகுலாக பார்க்குறோம் மாத்திருதேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஆச்சாரிய பவ தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும்னின்லாம் படிக்கிறான் நாம் குழந்தை வடிவில் பார்த்தா பாலகுமாரன் கிருஷ்ணன் வழிபாட்டிலே இருக்குது கிருஷ்ணருக்கு என்ன பண்ணுறான் கோகுலாஷ்டமி என்றைக்கி எல்லாத்தையும் சின்ன குழந்தை கிருஷ்ணா மாற்றிடுவோம் குழந்தைகளை போகிறான் கிருஷ்ணனாக மாற்றிடுவோம் இருக்கா இல்லைங்களா இப்படி பார்க்கணுங்கிறார் எல்லாமே நான் தான் பகவான் போனால் என்ன பண்ணுறேன் நம்ம பறவைகளில் கருடனுங்கிறார் ஒரு நாஸ்திய கட்சியில் இருக்க ஒரு பெரியவர் மந்திரியாக இருந்தவர் அவர் புதுக்கோட்டைக்கு வந்தார் சொல்கிறேன் எப்படி பாருங்கள் எல்லாத்தையும் கடவுளாக பார்க்குறதில்ல நாமளை விட அவங்க இருக்காங்க நாஸ்திகம் பக்கா நாஸ்திகா கட்சியில் இருக்கிறவங்க அவர் புதுக்கோட்டையில் புவனேஸ்வரியை தரிசனம் பண்ணார் பரவாயில்ல என்ன வந்து வெளியே கேட்டார் இங்கே பசுமாடு வச்சுருக்கீங்களான்னு கேட்டார் யாருன்னு சொல்ல விரும்பலை அங்கே ஒருத்தர் இருக்குன்னார் அந்த கீரை எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லி பசுமாடை தடவி கொடுத்து அதுக்கு கீரை கொடுக்குறாரு கீரை அது கூட பரவாயில்ல காரில் போகிறாரு பின்னாடி நம்ம அந்த இங்கே புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு அவர் வந்து என்கிட்ட காரை போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் உட்காந்து முன்னாடி கருடன் போயிருக்கு காரைன்னு நிற்பாட்டிவிட்டாரான் காரை விட்டு இறங்கிட்டாரான் இறங்கி இப்படி கும்பிட்டு இப்படி இப்படி கணத்தில் போடுறாரான் எப்படி பாருங்க இப்படி எல்லா முக்கியமானதெல்லாம் நானே பகவான் விபூதியை சொல்கிறார் எல்லாம் நானே அப்போ அப்படி பார்க்க பழகனுங்கிறார் பிறகு மனிதர்களுள் அரசன் அப்படிங்கிறார் அரசன் எப்படி எல்லா மனிதர்களுக்கும் உயர்ந்தவன் அரசன் அவன் தான் நாட்டுக்கு அதிபதி அவன்தான் அப்படி அரசனாக இருக்காமு என்ன நான் தான் இங்கே முதல்வர் நான் தான் பிரதமர் நான் தான் ராஜான்னு சொன்னால் அது நான் தான்ன்றார் அவர் இந்த ஆணவமெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறார் பொதுவாக யாருக்கு கர்வம் ராஜாவுக்கு தான் கர்வம் வரும் நம்மளுக்கு கீழே இருக்கவேன்ட்டு நீ இல்லப்பா அது நான் தேங்கிறார் உன்னுடைய அதிகாரமெல்லாம் நான் தான் அப்படிங்கிறார் முதல்ல தாய் தந்தையை சொல்கிறார் அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் அங்கே போகிறார் அப்படி பிறகு குழந்தை வடிவில் இருக்கிறது நம்ம கடவுள் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைய நம்ம கடவுளாக பார்த்துருவோம் வேறு குழந்தைய பார்க்க மாட்டோம் குழல் இனிந்து யாழ் இனிமீது என்பவர் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர்ங்கிறார் தான் குழந்தையினுடைய மலரைச்சொலை கேட்டு சந்தோஷப்படாமல் இருக்கவே முடியாது அதுவும் பேரம்பேத்தின்னு வச்சுக்கோங்க ரொம்ப கூடுதலாக இருக்கும் பேரம்பேத்தியினுடைய மழலைச்சொல்னால் ரொம்ப இருக்கும் ஆனால் அடுத்த குழந்தைய கேட்டால் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டோம் பிறகு என்ன வரணும் எல்லா குழந்தைகளையும் பார்க்க ஆரம்பிக்கணும் பிறகு மலைகளில் உயர்ந்தது இதை இமயம் அதுவும் நானேங்கிறார் இமயமலையை சொல்கிறார் இமயமலையில் எல்லா முனிவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடமா இருக்குது அவ்வளோ பெரிய சேத்தரம் அதுவும் நானே அப்படிங்கிறார் நதிகளில் கங்கைங்கிறார் இந்த கங்கை நதிக்கு ஒரு சிறப்பு இருக்குது எப்படின்னிங்கன்னா அந்த தண்ணி கெட்டு போகாதன்னு சொல்கிறாங்க கங்கை ஜலம் நான் இருக்கும்போது ஒரு கலெக்டர் ரெண்டு பேர் கூட இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காராங்க அங்கே ஒப்பந்த நாள் தங்கியிருந்தேன் அதில் ஒருத்தர் சொன்னார் கங்கை கோமுக்கில் உற்பத்தியாகி கங்கோத்திரியிலேருந்து வருது கொஞ்சமாத்தே வருது அதைத்தான் நம்ம கங்கைங்கிறோம் ஆனால் எல்லா உபநதிகளும் சேர்ந்து சேர்ந்து கல்கத்தா வரைக்கும் அது வத்தாமல் அதை விட போய் கலக்குது ஆனால் கல்கத்தாவில் எடுத்தாலும் கூட அது கங்கை நதி அப்படி தான் இருக்குது அதை இப்போ நல்லா சுது பார்த்தோம்னா அந்த கங்கையினுடைய குவாலிட்டி மாறுறதில்ல அப்போ எல்லாமே கங்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னார் இன்னொருத்தர் சொன்னார் அப்போ எல்லா நதியும் கங்கையில் சேர்ந்தால் கங்கை ஆகிருது அப்போ கடலில் போய் சேரது இல்லை இப்போ கடலில் கங்கை கலந்தால் கடலும் புனிதமானது தானே அப்படினாரு ரொம்ப தானே கடலை நம்ம புனிதமாக பார்த்தேன் கருதிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தர் சொல்கிறார் அதை சரி கங்கை நதி கடலில் கலந்துருச்சு அப்போ கடல் பூரா கங்கையாக மாறிடுச்சு அங்கே சும்மா விவாதம் நடக்குது அவர் என்ன சொல்கிறாரு இந்த கடல் கட கடல் பூரா கடவுளாக க கங்கையானால் கடல் தானே ஆவியாகி மழை இருக்க எல்லா தண்ணியும் கங்கை எப்படி கொண்டு போகிறார் பாருங்க இது சும்மா ஒரு ஒரு பேச்சுக்கு நடந்துக்கிட்டு அதனால தான் பாருங்கள் தீபாவளி அன்னைக்கு நாம் காலையில் குளிக்கிறது எந்த ஜலமாக இருந்தாலும் அது கங்காஜலமாக அந்த திதியில் கங்காஜலம் மாறி இருந்தான் அந்த சூரிய உதயத்துக்கு அது சங்கராச்சாரியார் சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு பெரியவர் மகா பெரியவர் அந்த அதனால தீபாவளி கங்கா கங்கை கங்காஜலமாச்சான்னு சொல்லுவாங்களா அது ஏன்னால் அதில் அன்னைக்கு குளிக்கிறது கங்கையில் குளிக்கிறது மாதிரியான் அப்படி புனிதமானது அப்படி நதிகளில் நான் கங்கையாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் தத்துவங்களில் உயர்ந்தது ஆத்ம தத்துவம் அந்த பிரம்ம தத்துவம் அதுவும் நானே அப்படிங்கிறார் தர்மன் கூட சொல்கிற எதை அறிந்தால் வேறொன்றும் அறிய வேண்டியது இல்லை போது பிரம்மத்தை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியது இல்லை அப்படிங்கிறார் கடைசியில் சொல்கிறாரு இந்த ஆம் எல்லாம் நான் சொல்லிட்டு மரணமும் நானே அப்படிங்கிறார் எல்லாம் பிறப்பு படைப்ப கடவுள்னு சொல்லிடுவான் மரணங்கிறத மட்டும் நம்மளால் ஒத்துக்கிறவே முடியாது மரணமும் கடவுளுடைய செயல் அப்படிங்கிறத நாம் மனசாக ஏற்றுக்கிட்டா மரணத்தை ஏற்றுக்கிடுவோம் சந்தோஷப்படுவோம் பாரதியார் வந்து மரணம் வரும் பொழுது மரணப்படுக்கையில் படுத்துக்கிட்டு காளாக வாடா உன்னை எட்டி உதைக்கிறேங்கிறார் அவ்வளோ அன்பு அவர் ஏற்றுக்கிறார் அந்த மரணத்தை பாரதியார் இப்போ மரணமும் நானேங்கிறார் ஏன்னு சொன்னால் மரணத்தை பற்றி யாரும் ஏற்றுக்கணமாட்டாங்க பாருங்கள் எப்படா போவும் மற்றவங்க நினப்பான் ஆனால் மரணப்படுக்க உயிர் போட்டும்னு நினைக்க மாட்டாங்க என்ன இருந்தாலும் அந்த அந்த போகிற நேரத்தில் விடாது அப்படி ஒரு மரணத்தில் எல்லாத்துக்கும் ராவணனும் இரண்ய தவம் பண்ணாங்க நல்லா தவம் பண்ணி தவத்தினுடைய ஆற்றல் கிடச்சி கடவுள் காட்சி கொடுக்குறாரு என்ன வர கேட்டான் தாகாமல் இருக்கணும் என்ன வர கேட்டாங்க ரெண்டு பேரும் என்ன கேட்டாங்க அவ்வளவு தவத்தில் கேட்ட ஸ்மரணத்தில் பயம் மரணமும் கடவுள்னு அந்த பயமே வராது சொல்கிறார் மரணமும் நானேங்கிற கேட்டதாக தானே கேட்டாங்க பிறேன் என்ன சொன்னால் அப்படிலாம் முடியாது அப்போ ஏதாவது கேட்டோன்னு இவங்க இவங்க மூலமாக மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டான் அப்போ எது மூலமாக விட்டானோ அதை வச்சு கொண்டுறார் அவர் அப்போ மரணமும் நானே அப்படிங்கிறார் பிறகு இன்னொன்று சொல்ற மாதங்களில் மார்கழி காலங்களில் வசந்தம்லாம் சொல்கிறார் மார்கழி மாதந்தே புனிதமானது காலங்களில் அவள் வசந்தம் மாதங்களில் அவள் மார்கழின்னு ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது இதெல்லாம் பகவான் இப்படி கடைசியாக போட்டுட்டு பெண்மைகளுள் எல்லா ஆற்றலும் பெண்மைக்கு உதாரணமாக சொல்வோம் கல்விக்கும் சரி செல்வத்துக்கும் சரி சக்திக்கும் சரி அது பூரா நம்ம அப்படி சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மி இது எல்லாம் நான் அந்த பேர் வந்து வேறு ரூபத்தில் சொல்கிறாரு நாம் தேசத்தில் பெண்களை கடவுளாக வழிபடுற பழக்கம் இருக்குது பாரத நாட்டை என்ன பண்ணுறோம் பாரத தாய்ங்கிறோம் பூமியை பூமா தேவிங்கிறோம் இது எல்லாம் நானே அப்படிங்கிறார் அதற்கு பிறகு கடைசியாக எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சூதுவும் நானேங்கிறார் வஞ்சகத்தில் சூதும் நானே இதுதான் இங்கே டேஞ்சர் வஞ்சகத்திலையே சூது கொஞ்சம் பெட்ராக சூதாடுறது எல்லாம் வஞ்சகம் தான் இப்போ பாருங்க ஒருத்தனை ஏமாத்துறான் அதுவும் வஞ்சகம் தான் பொரு தெரியாமல் பொருள் எடுத்துகிறான் அதுவும் வஞ்சகம் தான் நிறைய செய்வோம் ஆனால் இதெல்லாம் என்ன செய்வோம் தெரியுமா யாருக்கும் தெரியாமல் செய்வோம் ஆனால் சூது மட்டும் பப்ளிக்காக நடக்கும் கவர்மெண்ட்லேயே அந்த காலத்துக்கு பகடையாடுறதெல்லாம் பப்ளிக் குதிரை பந்தயம் பப்ளிக் தானே அதில் திறமை நான் சூதியில் திறமையாக இருக்கேன்னு நினச்சிட்டா அந்த திறமை நானேங்கிறார் இங்கே இன்னொன்று வந்து பாவத்தின் விளைவு ஒருத்தருக்கு பாவம் ரொம்ப செஞ்சால் சூதாட போவானா அப்போ அந்த பாவ பலனை கொடுக்குறதாக அனுப்பிச்சி இப்படியும் சொல்லி ஒரு விளக்க சில பேர் விளக்காசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க சூதுவும் நானேங்கிறது தான் இங்கே பெரிய விஷயம் அதுக்காக நம்ம சூதாடுறதுக்கு போயிடலாம்னு அர்த்தம் கிடையாது சூதுவும் நானே அப்படிங்கிறார் அதாவது எல்லாம் நல்லதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் கெட்டதும் நான் என்ற ராமனிடம் கடவுளை பார் பிறகு ராவணனிடமும் பார் பிரகலாதனிடம் கடவுளை பார் பிறகு இரண்யகசிவிடமும் கடவுளைப்பார் தருமனிடம் கடவுளை பார் பிறகு துரியோதனிடமும் கடவுளைப்பார் இதை கடைசி சூதாட்டத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறார் கடைசி என்ன சொல்கிறார் தெரியுமா அப்பா நான் பரம்பரல் தத்துவம் இந்த கிருஷ்ணர் ரூபமாக வந்திருக்கேன் பார்த்தியா அதுவும் நான் தான் இந்த அர்ஜுனா நீ வந்து நிற்கிறியே நீ அர்ஜுனன் கிடையாது அதுவும் நான் தான் இப்படி சொல்லி முடிக்கிறார் நீ அர்ஜுனனாக வந்திருக்கிறது நான் தேன் கிருஷ்ணனாக வந்திருக்கிறதா நான் தேங்கிறார் இதை கடைசியாக சொல்லி முடிக்கிறார் ராமகிருஷ்ண பரமம்சர் வந்து கடவுள் காட்சிக்காக பயங்கரமாக காளிக்காக அலைவார் காளி காட்சி கொடுக்கும் பிறகு ராமரை வழிபடணும்னு சொல்லி அனுமார் ரூபத்தில் அனுமார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பக்தி பண்ணி ராமருடைய காட்சியை அடைவார் ராதைகள் ரூபத்தில் வேட்ட மட்டும் கிருஷ்ணனுடைய காட்சியை இப்படி ஒவ்வொரு ரூபத்திலையும் பெரும் மதங்களை கூட கிருஷ்ணருடைய அல்லா உடைய ஜோதி தரிசனம் ஏசுநாடு தரிசனம் கிடச்சுன்னு சொல்லுவாங்க எல்லா கடவுளையும் பார்த்துட்டு காளிகிட்ட வந்து கேட்பார்கள் காலிகிட்ட ரெகுலராக பேசுவார் தாயே நீ எந்தெந்த ரூபத்துலலாம் இருக்க முழுமையாக காமி அப்படிம்பார் அது எல்லா கடவுள் ரூபம் அத்தனையும் காமிச்சு காளியாகவும் காமிச்சு ராமகிருஷ்ணராகவும் காமிக்குமா இவர் ரூபத்தில் அவங்க உட்காந்து காமிக்குமா நீயும் நான் சொல்லுமா இது ராமகிருஷ்ணர் வாழ்க்கையே வர்றான்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்ன சொல்கிறார் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீயும் நான் தானும் நீயும் சொல்ல நானும் நான் திலபர் நீயே நான் நானே நீயும் பார் இவர் அப்படி சொல்ல நானும் நான் நீயும் நான் சொல்லி இந்த அத்தியாயத்தை அவர் நிறைவு செய்கிறார் திரு என்ன சொல்கிறார் சொன்னீங்கன்னா நான் இது சொன்னது எல்லாம் என்னுடைய மொத்தத்தில் ஒரு கொஞ்சூண்டு பாங்கிறார் கால் பகுதிங்கிறார் ரொம்ப கால்பங்கு தான் மிச்சம் நிறைய எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிற சாந்தோக்கிய உபனிஷத்தில் மூணாவது அத்தியாயம் பன்னெண்டாவது பதி ஆறாவது மந்திரம் ஒன்று இருக்குது இங்கே காணப்படுவதெல்லாம் இறைவனின் மகிமை அவர் இவற்றை விட மேலானவர் தோன்றியவை அனைத்தும் அவரது கால்பங்கு மட்டுமே அப்படிங்கிறார் இந்த கேலக்சி எல்லாம் ஒரு உலகம் தெரியுமா உங்களுக்கு இந்த உலகம் மட்டும் இல்லை எத்தனையோ கேலக்சி இருக்குது இதெல்லாம் இந்த பூலோகத்தை சேர்ந்ததேங்கிறார் ஒரு உலகம் இது போக மிச்சம் பதிமூணு லோகம் இருக்குது இந்த பதினான்கு லோகங்களும் சேர்ந்து என்னுடைய சிறு அம்சம் இன்னும் என்னுடைய அம்சத்தில் விளக்கப்படாதது நிறைய இருக்குன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் பதஞ்சலி பஞ்ச பஞ்ச பஞ்சதிலாம் வருது ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்க்க போகிறார் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பஞ்சதசியில் வித்யாரண்ய மகாசுவாமிகள் வந்து இந்த பத்தாவது அத்தியாயத்தினுடைய விபூதியோகத்தில் நாற்பத்தி ஓர ஸ்லோகத்தை உதாரணமாக காமிக்கிறார் பகவானே கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு என்னுடைய உற்பத்தியில் வெளிப்பட்டதெல்லாம் சும்மா கொஞ்சம் போல் கால் பகுதின்னு சொல்லின்னு சொல்லி சாந்தோக்கி விமர்சனின்னு சொல்லுவார் இதையும் எடுத்துக்காட்டும் அங்கே வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறார் எல்லாம் கால் பங்கு அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாரு அதாவது ஒரு பெரிய கயிறு இருக்குது ஒரு மீட்டரில் ஒரு மயிலில் அதை கால் மயிலில் முடிச்சு முடிச்சா போட்டு வைக்கிறோம் எல்லாமே கயிறு தான் ஆனால் இதை மட்டும் முடிச்சுன்னு சொல்லுவோம் இது முடித்தா கயிறா கயிறு தானே ஆனால் முடிச்சா இருக்குது பகவான் வந்து ஒரு கால் பங்கு உலகமாக அந்த முடிச்சு மாதிரி போட்டு காமிச்சிருக்கார் இதுதான் நடந்திருக்கு மிச்சம் அப்படியே இருக்குங்கிறார் இந்த உலகத்தை எல்லாம் கடவுளாக பார்க்கும் பொழுது நாம் வந்து என்ன பண்ணுறோம் கடவுளை அறிகின்றோம் பகவானை அறிகிறதுங்கிறது இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உலகத்தை போகிறான் கடவுளாக பார்க்க முடியும் செண்மையானந்தர் உன்னோட ஒரு இடத்துல சொல்கிறாரு ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப கடுமையான சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியலை இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அவனை உட்கார வைக்கணும்னு பார்க்குறாரு அவனை இங்கே வாடகை கூப்பிட்றாரு அவருடைய பையனை ஒரு உலக வரை விட பெருசாக இருக்குது இந்த படத்தை நல்லா பார்த்துக்க அப்படிங்கிறத நான் சொல்கிறே செய்வியாக செஞ்சு முடிச்சுட்டு அங்கேயே வெளியே போகணும் விளையாட போகணும் செய்கிறேன் நான் கிழிச்சு கொடுப்பேன் இந்த உலக படத்தை கிழித்த உடனே நீ ஒன்னா சேர்த்து காமிக்கணுங்கிற அவன் என்ன பண்ணுறான் சரீனு உலகப்படத்தை பார்க்குறான் அப்படி திருப்பி திருப்பி திருப்பி பார்க்குறான் பார்த்துட்டு நல்லா கிழிச்சிட்றாரு கொடுத்த உடனே ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை அழகாக திரும்பி சேர்த்து கொண்டாந்து கொடுத்துட்டேன் என்னடா இது எப்படி சேர்த்தேன்னு கேட்கும்போது எப்படா சேர்த்த அப்படின்னு கேட்குறாரு பின்னாடி திரும்பி பார்த்தேன் பகவான் கிருஷ்ணர் படம் இருந்துச்சு அந்த கிருஷ்ணர் படத்தை ஒன்று சேர்த்தா உலகம் ஒன்று சேர்ந்துருச்சுங்கிறேன் புரியுதா கிருஷ்ணர் படத்தை ஒன்று சேர்த்தா அது ஈஸி தானே அந்த படத்தை சேர்க்கறது ஈஸி அது மாதிரி பகவானை தெரிஞ்சிட்டா நாம் இந்த உலகம் எல்லாம் தெரிஞ்சதாகும் அவருடைய மகிமையை கொஞ்சம் சொல்லியிருக்கார் பதினோராவது அத்தியாயத்தில் நேரடியாக காட்சியாக காமிக்க போகிறார் அங்கே நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இப்போ இதுவரைக்கும் நாம் என்னென்ன பார்த்துருக்கணும்னு சொன்னால் பகவான் இந்த கருத்தை மீண்டும் சொல்ல காரணம் மனதில் நல்லா பதியனும் கடினமாக இருக்குங்கிறதுக்காக மீண்டும் அவருடைய சொரூபத்தை எல்லாம் சொன்னார் பிறகு அர்ஜுனன் கேள்வி கேட்டான் அவனுடைய மனநிலையை சொன்னான் பிறகு இவருடைய இந்த உலகமெல்லாம் இவராக இருந்தாலும் அதில் சிறந்தவற்றை மட்டும் சொன்னார் பிறகு கெட்டதும் நானே என்று அந்த சூதை மட்டும் சொல்லி பிறகு நீயும் நானே நானும் நானேன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்திருக்கிறார் அடுத்து பதினோராவது அத்தியாயத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஹரி ஓம் ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சிய பூர்ணய பூர்ணமாத்தய பூர்ணமேவிஷே ஓம் ஷாந்தி ஷாந்தி ஷாந்திஹரி ஓருநாதி ஜை